யமித்திய வைபவம் தன்னரம் வபுஷி குஞஞ்சலம் முகே மன்மே கி துந்தம் மஹிரோ மகேஸ்வர குருசா பரம் ப்ம்தை ஸ்ரீவே நமராத் மூத்த விமவா தட்சிமூர்த்தன்மியம் நி கரச்சம் நாமோத் நூத்தம் நோஜார்னவதி புருஷோ நும்சம் நீக்காரம் நோவிக்கம் நிஜனியம் நாபம் தோ தம சூ தம் நிவசம்ச்சாரியமியம் அஸ்மாரியம் வந்தே குருபரம் பராம் மௌனவியகிரமிஷ்டாத்தேவசிணைராச்சாரியேந்திரம் கரகலிந்தமூர் स्वात्मारामं மதித்திணா மூமீன்பாசாசி நாதிநேந்திரவோகீந்திரவந்தோஹ்வாந்திவாக்கி नमोस्तु अपार सचित यस्योर्मि मात्रं ஷியமோஸ் சத்தம் பூர்ணாயோனே அபாரசித்ராசே யோர்மா சமஸ்தம் ரமணம் கபீரம் சிந்தீன தேகம் ண்மயவ்ஜாத்மிர்சியம் தாவசுமே சிந்தாத்மசாவம் பாவயோவரம்பூர்தான் அருணாச்சலிவூர்ணோ வியம் கருணாப்பூர்ணு கவலித்தன விவகிவருச்சமருணோவித்துவிய் அருச்சம் பிரலீனே தித்திரம் ஹமித்மத்தியசித்தேவய आयातित्यन अवगम्यस्वं रूपं அஹமி ஆன்விஷாந்தமலமியம் ரூபம் ஷாமியத்தருச்சீவ்வா தியம் பாஹ் ருணனமன்தயன் போகீ தீலீயம் सर्वं யய்யர்மன பசியன்சம் தவத்தையா சத்தம் பனன் பிரீத்த சயாச்சயி சுகே மனயம கேவலம் ஹியமமிதி சாட்சாத்மூப்பே பிஷம ஸ்வம் சின்வதா பவனச்சலனோத்மோ ஷோணப்போமாவுரஞ்ஜரேபம் பிரணப்பிரி நோமி பிநகேக்கோணத்தயஸம் குலதெவம் நமாலேந்தபணசுதானதீம் ம்சந்திரச்சுக்கலி காஞ்சி காலீலா காமலே அேஸ்ஃபுரன் அந்தஸ்பூர்ஜ பாரமோதிரமுச்சாடையன் சோகிநம் விஜயத்தை ஜானபோஹர தனேஸ்க்கம் சன் சிம் கந்திரா நாக்காஜா மூக்கனீ நீக்காச்சீ நகரீ வி सताम एका परापशुपते राजते ோக்கீ சேக்கப்புணியபரம் பரா பசுபே ஆக்கிணீராஜதவிஷ் மமவாச்சு சஞ்ஜீவையில அனியீன் பிரமோகவருஷா திவச்சிந்தி மூத்தை நமசே சமோ மோட்ச பரிக்கீ शमो प्रयत्नेन चत्वारो சமோ விச்சார சோஷாச்சு சேவியனோ தவிர உடைய மோட்சே ராஜ்ய ம்ஜம பரமையமியன்வம் ஈஷம் சரணம் விராமி வச்சாச்சே விபூ வீட்சா மெதுசாட்சுஷிம் சரும் பிரித்தாக்கோ மதீயமசேஷம் योगवासी अभी ग्रे इन पे वाशिष्ट राय याद परूरा वशिष्ट उपदेश पड़ विधत अ எதுக்கு ராமருக்கு போய் உபதேசம் அப்படின்னா ராமரே ஒரு குருக்கிட்டேருந்து அடங்கி உபதேசத்தை பெற்று ஞானத்தை அடைஞ்சிருக்காருப்பா அதனால அந்த மாதிரி ஒரு அடக்கம் இல்லாமல் சுதந்திரமாக இதை கண்டுபிடிச்சுட்டு விடலாம்ங்கிற திமிரு நமக்கு வந்துவிடாதைக்கு இருக்கணும்னு பார்த்தீங்களா அதுக்காகத்தான் ஏன்னா ஞானத்துக்கு பெரிய தடை பிரதிபந்தமே வந்து இந்த திமிரு நான் எங்கிட்டயே அடைஞ்சுப்பேன் நானே சுதந்திரமா கண்டுபிடிச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சு அந்த நானே தான் ப்ராப்ளம் இல்லையா அதுக்கு அடங்கறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும் இந்த அகங்காரம் மட்டும் நம்மளால இல்லாம பண்ணிக்கவே முடியாது ஒரு பெரியவர் சொல்றார் எவ்வளவு பெரிய பீமசேனனா இருக்கட்டும் மலையை தூக்கலாம் மரத்தை தூக்கலாம் பூமியை தூக்கலாம் எதைவிடா தூக்கலாம் தானே உட்கார்ந்து இருக்கிற செயரை தூக்க முடியுமா தானே உட்கார்ந்து இருக்கிற செயர் எப்படி லிப்ட் பண்ண முடியும் அதுபோல தன்னோட அபிமானமே இதுக்கு தோஷமா இருக்கிறது இந்த அபிமானத்தை வச்சுண்டு பண்ணக்கூடிய எல்லா வேலையும் அபிமானத்தை அதிகம் பண்றதே தவிர நீக்க மாட்டேங்கிறது நமக்கு நல்லதுங்கிறது எப்ப வரப்போறது இந்த அகங்காரம் எப்போ ஒழிஞ்சு போறதோ அப்பதான் நல்லது வரப்போறது வைரஸ் இல்லையா ஒரு வியாதிக்கு வைரஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்சாரங்கிற வியாதிக்கு வைரஸ் என்ன அப்படின்னா அகங்காரவசாத் ஆபத் அஹங்காராத் துராதயாம் அஹங்காரவசாத் பரோரிபு இது வந்து வசிஷ்டர் சொல்ல ராமரே வைரஸ் கண்டுபிடிச்சுட்டார் ராமரே சொல்றார் இந்த வைரஸ் நான் கண்டுபிடிச்சுட்டேன் இதை நீக்க முட்ற மெடிசன் தான் எனக்கு தெரியல எனக்கு தெரியல நீங்கதான் எனக்கு சிகிச்சை பண்ணணும் இந்த அபிமானம் அதிகமாகிறது கம்மியாக மாட்டேங்கிறது ஒழிவில் ஒடுக்கத்துல ஒரு பாட்டு எதை வேணா சாதிச்சுடலாம் இந்த சாதிக்கிற ஒரு ஆசாமி இருக்கானோ அவன் எங்க போய் கலையறது தெரியல தன்னிழப்பை என்ன கற்று சாதிப்பன் என்ன கற்றாலும் சாதிக்க முடியலை ஆனால் சத்குருவாம் மண்ணும் பெரும் சீயம் அந்த பெரிய சிம்மம் இருக்கேன் அந்த சிம்மம் வந்து இந்த மதையான எதுக்குமே அடங்காது ஆனால் அந்த சிம்மத்தை பார்த்தா சொப்பனத்தில் பார்த்தா கூட பொறுமாம் நேரடியாக பார்க்கணுங்கிறது கிடையாது சொப்பனத்தில் பார்த்தா கூட அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதுபோல் இந்த சத்குரு வந்து சொப்பனத்தில் தோன்றினா கூட அபிமானம் நிவர்த்தி அதனால இந்த குரு ஒரு வழி விதிச்சிருக்கு பகவானே கீதையில் ஞானத்தோட வைபவத்தை சொன்ன பிறகு இந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறத பகவான் சொல்கிறார் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷியந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா ஞான ஞானிகளாக இருக்கிற தத்துவதரிசிகளாக இருக்கிற ஞானிகள் இருக்காளே அவ வந்து உனக்கு உபதேசம் பண்ணுபா ஆனால் நீ பண்ண வேண்டியதுனது என்ன வித்தி நீ வந்து போய் நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு கேட்டு சரணாகதி பண்ணி பணிவோட அடக்கத்தோடு அதை பெற்றுக்கணும் அவள் உனக்கு எப்படி வேணால் கொடுத்துடுவான் அவள் வந்து யாராவது வாங்க கிடைக்கிற மலிவாக கொடுக்கறதுக்கு ரெட்டியாக இருக்கும் கடை திறந்தேன் கொள்வார் இல்லை ஒருத்தர் பாடினார் திறந்து வச்சிருக்கேன் ஃப்ரீயாக வாங்குறதுக்கு தான் ஆள் இல்லைப்பா யாராவது கிடச்சா விடவே மாட்டோம் அப்படின்னு சுவாமி சிவானந்தாக்கு முதல்ல ஒரு சிஷ்யர் சன்னியாசம் கொடுப்பேலா சுவாமின்னு கேட்டுன்னு வந்தார் சுவாமி என்ன பண்ணார்னா அந்த சிஷ்யரை அங்கே பாத்ரூமில் வச்சு பூட்டி விட்டு கூப்பிட போனார் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மொட்டை அடிக்கணுமோ இல்லையோ அதுக்கு இந்த சிஷியரை பாத்ரூமில் வச்சு பூட்டி விட்டு பார்பரை கூட்டிகிட்டு அப்ப எதுக்கு சுவாமி இப்படி பார்ப்பரை கூட்டின்னு வர போறதுக்கு பாத்ரூம்ல பூட்டி வைக்கிறேன் நடுவில் மனசு மாறி வங்கியா ஓடி போயிட்டான் ஏதோ சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வந்துருக்கு எவ்வளவு நேரம் நிற்குமோ தெரியாது அந்த ஒரு சுபசங்கல்பம் வந்திருக்கு அதனால இருக்கிற நேரம் பாத்ரூம்ல பூட்டி வச்சிருப்பேன் என்ன அவ கொடுக்க ரெடியா தான் இருக்கா யாராவது வாங்கிக்கிறதுக்கு இருக்காளானால் எல்லாரும் வாங்கிக்கட்டும் உபனிஷத் காலத்தில் இருக்கிற ரிஷிகள் அப்படித்தான் விஸ்வே அமிர்தசிய புத்திராக உங்களுக்கு பர்த் ரைட்டு இந்த அமிர்தத்ங்கிறது அப்பாக்கு பிள்ளை எப்படி வாரிசு வர்றோம் அது போல அமிர்தத்வங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அமிர்தசிய புத்திராக சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டுல போய் சொன்னார் எல்லாம் பாபிகளே பாபிகளே கூப்பிட்டே பழக்கம் அங்க போய் சொன்னார் உங்களை பாபிகளேன்னு கூப்பிடுறதுதான் பாபம் அமிர்தசிய புத்திராஹா அப்படின்னு ஆயே தாமணி திவ்யானி தஸ்து தேவலோகங்கள் எல்லாம் இருக்கிறவாளும் கேட்கட்டும் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் இதை பருகலாம் அனுபவிக்கலாம் அடையலாம் நிறைவு அடையலாம் பகவத் சாட்சாத் அடையலாம் ஞானத்தை அடையலாம் அந்த ஒரு ஆர்வம் இருக்கேன் அந்த ஒரு ஆசை அதில் சாதுக்கோள் கொடுக்க ரெடியாக இருக்க ஆனால் இந்த சிஷியனுக்கு வந்து அது பிரயோஜனப்படணுமான இவன் பக்குவமாக இருக்கணும் மெச்சுவராக இருக்கணும் அதிகாரமா சாஸ்தே ஃபலசித்திர்விசேஷதாம் உபாயச காலாதியஸ்மின் சக காரிணா விவேகச்சூடாமணியில் சங்கராச்சாரியர் சொன்னார் ஹரித்வாரில் உபதேசம் பண்ணப்படுறதா இல்லை திருவண்ணாமலையில் உபதேசம் பண்ணப்படுறதா இல்லை நியூயார்க்கில் உபதேசம் பண்ணப்படுறதாங்கிறது முக்கியம் இல்லை தீர்த்த கஷேத்திரத்தில் தான் உபதேசம் பண்ணணுங்கிறது கிடையாது சில ஞானமெல்லாம் வந்து ராஜசதஸில் நடந்திருக்கு ஜனகரோட சபை பொலிட்டிக்ஸ் பேச வேண்டிய இடத்துல பிரம்ம வித்திய விசாரம் நடக்கிறது அதனால எங்க வேணா உபதேசம் நடக்கலாம் ஜெயில தான் பகவான் முதல்ல உபதேசம் பண்றார் பகவத்கீதை வந்து பிறந்த கஷணத்திலேயே சங்கர் சக்கர கதாபாணியாக தர்சனம் கொடுத்துன்னு சொல்கிறார் ரெண்டு ஜென்மா நீங்கள் கோட்டை விட்டு விட்டேன் நானே உங்களுக்கு குழந்தையாக பறந்தேன் இந்த ஜென்ம தப்பிச்சுக்கணும் அதுக்கு ஒரு சீக்கிரட் சொல்லித்தரேன் என்ன சீக்ரெட்னா வேர்டில் இருக்கிற அட்டாச்மெண்ட்லாம் எடுக்கவே முடியாது நம்மளால் அதனால் அதுக்கெல்லாம் முயற்சியே ஒரு பிரகிருத்தியை மாற்றவே முடியாது அதனால எங்க என்னை பார்த்தா குழந்தைம்தான் தோணும் உங்களுக்கு நினைச்சுங்கோ பரவாயில்ல குழந்தேன்னு நினச்சிக்கிறத பிரியம் வரும் ஆனால் அப்பப்போ நாம் பிரம்மம்னு சிந்தை பண்ணுங்க குழந்தைங்கிற அன்பு வரும் அன்பு கிட்ட பிரம்மங்கிற அந்த மருந்தை கொஞ்சம் சேர்த்துங்க எங்கே அன்பு வர்றதோ அந்த பொருள் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளுங்கிற நினப்பு தான் சம்சாரம் அது ஈஸ்வரஸ்வரூபம் இல்லையா இப்போ சுவாமியோட மகா வாக்கியம் என்ன மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் நத்திங் எல்ஸ் நோபடி எல்ஸ் நோவன் எல்ஸ் இல்லையா பகவான் ஒருத்தர் நிறைய பேர் கணேசன்னா இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வேதனைன்னு சுவாமியை பார்க்கறதுக்குன்னு ஓடி போனால் மகா வாக்கியம் மாதிரி ஏதோ ப்ராப்ளத்தையெல்லாம் கொட்டினா கூட அதுக்கு பரிகாரம் ஒவ்வொன்றா பரிகாரம் எடுத்து இந்த ப்ராப்ளத்தை கேட்டுண்டு அதுக்கு ஆன்சர் இல்லை எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு ப்ராப்ளத்தையெல்லாம் கேட்டுன்னு விட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு அன்பாக கைப்பிடிச்சுண்டு அண்ணா நிறைய வாட்டி அது சொல்லு கணேஷா மை ஃபாதர் எல்லோன் எக்ஸிஸ்ட் நத்திங் எல்ஸ் நோபடி எல்ஸ் இது திருப்பி திருப்பி அப்புறம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் புதுசாக ஏதாவது சொல்ல போகிறாரா மை ஃபாதர் லோன் எக்ஸிஸ் என்ன இது அது அதுமே இதுதான் ஏன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார் வேற எதுவும் இல்லைப்பா நீ பலது இருக்குன்னு நினைச்சுட்டு தான் ஏமாந்து போயிடுற பகவானை தவிர ஒரு உலகம் இருக்குன்னு நினைச்சுன்னே ஏமாந்து போயிடுறேன் பகவானை தவிர நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க பகவானை பல விஷயங்கள் கருமா இருக்கு நினைச்சுட்டு அது நம்ம படிச்சு தெரிஞ்சுட்டாலும் மறந்து போயிடுவோம் குரு கிட்ட போறது புதுசா ஒரு அறிவுக்கு இல்லை நமக்கு ஆல்ரெடி உள்ள இருக்கிற அறிவை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார் மறந்து மறந்து போயிடுவோம் நம்ம பிஹெச்சடி எடுத்துருக்கிறது அதுல நம்ம சாமர்த்தியம் என்ன மறந்து போய்டும் கீதை பூரா கேட்ட அர்ஜுன என்ன சொன்னார் ஸ்மிருதி வந்துருத்தோ மோக ஸ்மிருதி ஸ்திதோஸ்மித சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ நீ என்ன சொல்றியோ அதேபடி பண்றேன் என்ன ஞாபகம் வந்துருத்தணும் மருந்து போயிடுறது திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கும் ஞாபகப்படுத்தி ஒரே மருந்துதான் ஞாபகப்படுத்திக்கோ ஒரு ஒரு நாளைக்கு ரொம்ப இன்டென்ஸாக ஏதோ வேதனையோடு போன போது ஒன்பது தடவை சுவாமி இதை சொன்னார்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒம்பது தடவை திருப்பி திருப்பி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் தேவைக்கி கூட சொல்லிகிட்டு இருந்தா ஒரு நாளை என்ன மந்திரஜபம் மாதிரி இதையே பண்ண சொன்னார் ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட் ராமகிருஷ்ணர் சொல்லுவார் இது ரொம்ப சாதனை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை வரபோது நீ அம்பாவ்கிட்ட போய் அம்மா நீ மட்டும்தான் இருக்கேன் நான் இல்லை நீ மட்டும்தான் இருக்கே நான் இல்லை இப்படின்னு சொல்லிண்டே இந்த உடம்பு ஒன்னோடது மனசு ஒன்னோடது நானே ஒன்ன சேர்ந்தவன் நீ மட்டும்தான் இருக்கே தவிர நான் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா வேதனையும் போயிடும் இந்த நான் இருக்கிறது தான் அது சரணாகதி பண்ணிவிட எல்லாம் போயிடும் ஒரு மகாமந்திரம் மாதிரி அப்போ இத வந்து இந்த அபிமானத்தை நிவிற்த்தி பண்ணுறதுங்கிறது அந்த சத்குரு கிருப்பையினால்தான் முடியும் அங்கே போய் ஷரணாகதி பண்ணணும் பிரபத்தி பண்ணணும் ஒரு ஹையர் பிரசன்ஸில் தான் சரண்டர் பண்ண முடியும் நம்ம சரண்டர் சரணாகதியெல்லாம் வாயால் சொல்கிறோமே தவிர அதனால தான் தமிழில் இங்கே சைவத்தில் என்ன வார்த்தைன்னா தடுத்து ஆட்கொள்ளறதுங்கிறது தான் அது ரொம்ப அழகான வார்த்தை என்ன சரணாகதின்னா நம்ம தான் ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு நம்ம தான் போய் ஏதோ சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னு அந்த தடுத்து ஆட்கொள்ளறதுங்கிறது என்னன்னா நம்மளை பிடிச்சு அடக்கி நம்ம அகங்காரத்தை நீக்கம் பண்ணி நோக்கியே கருத்திமை தாக்கிய பக்குவம் ஆக்கி நீ ஆண்டு அருள் அருணாச்சல அந்த அருள் பண்ணணுமானா நீ இவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு இதுதான் நகையிட்டு பார் நகைன்னா இதுதான் அந்த நகை போட்டு நீ எனக்கு அருள் பண்ண இந்த பார் நீ அருணாச்சலன்னு அக்ஷரமண மாலையில ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னா ஒரு கிராம சம்பிரதாயம் அழகாவே இல்லாத ஒரு பொண்ணு ஆனால் பெரிய பணக்கார குடும்பம் நல்லா படித்த ஒரு பையன் அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டான் அவன் ரொம்ப தரித்திர குடும்பம் இந்த பொண்ணு நல்லாவே இல்லையேன்னு பேச்சு வந்தபோது அந்த வீட்டுக்காரா சொல்கிறா நம்ம தான் சாப்பிட்றதுக்கே வகை இல்லாமல் இருக்கும் பெரிய பணக்காரா எவ்வளவு அழகா இல்லாமல் இருந்தாலும் நிறைய நகையை போட்டு கூட்டின்னு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த சொத்துல இருக்கிற ஆசை இது லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம் இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்து ஈஸ்வரன் கிட்ட சொல்லி சொல்றார் என்கிட்ட தோஷம் இருக்கு என்கிட்ட அகங்காரம் இருக்கு அஜ்ஞானம் இருக்கு எல்லாம் சரி நீ வந்து உன்னோட அருள் நகையை போட்டப்பறம் என்ன பாரு நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கிற என்னோட தோஷத்தை பார்த்தேன்னா அது நிறைய தெரியும் அந்த தோஷத்தை பார்க்காதே உன்னோட கிருபைங்கிற அந்த ஆர்னமெண்ட்டை எனக்கு போட்டுட்டு அப்புறம் பாரு நல்லா இருப்பேன் அழகா இருப்பேன் மற்றபடிக்கு நீ என்ன எப்படி அழகா இருக்க மாட்டே இப்போ அந்த குருவுக்கு சரணாகதிங்கிறது நம்ம பண்றது இல்ல ஒரு ஜீவன் முக்த புருஷர்கிட்ட ஹிருதத்துல ப்ளோசம் ஆகும் விரியும் ஹிருதத்துல அதுதான் சத்சங்கத்தோட மகிமை பெரிய சீக்கிரட் பகவான் பாகவதிட்ட சொல்ற போது சொல்றார் எனக்கு ரொம்ப அதனால உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் உத்தவர் மட்டும் கிருஷ்ணன்கிட்ட பாகவதம் கேட்கறதுக்கு உபதேசம் கேட்டபோது பகவானுக்கு ஏகநாத சுவாமி சொல்றார் கிருஷ்ணன் ரெண்டு கையோடுதான் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரான் ஆனால் உத்தவர் வந்து ஆ அப்படின்னு பக்தியாக கேட்டுருக்கார் அந்த பக்தியை பார்த்தபோது பகவானுக்கு உத்தவர்கிட்ட ஒரு பிரேமை வந்து நாலு கை முளைச்சிருத்தான் எதுக்குன்னாக்கா அவரை கட்டிக்கிறதுக்கு ியமா சங்களை சிரவணம் பண்ற பக்தன்கிட்ட ஒரு பிரியம் பகவானுக்கு வந்து பகவானே சொல்றார் ந ததாமே பிரியதமஹா ஆத்மயோ நிர்ணங்கர பாகவத நடத்தணும்னு ஒரு குரூப் இங்க யோக வாசிஷ்டன் இன்னொரு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே சொல்லிடுவோம் பகவான் சொல்றார் எனக்கு அவ்வளவு பிரியம் உங்ககிட்ட எவ்வளவு பிரியம் தெரியுமா பிரம்மா கிட்ட கூட அவ்வளவு லவ் கிடையாது சிவன் கிட்ட கூட அவ்வளவு அன்பு கிடையாது டோங்கரை மகாராஜ் சொல்லுவாருன்னு சொல்லுவா அப்புறம் கிருஷ்ணன் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டார்கெக்ஸ்ட் வேர்டு சொல்றது மகாலட்சுமி கிட்ட கூட எனக்கு அவ்வளவு அன்பு கிடையாது அப்புறம் சொல்ற எங்கிட்ட கூட எனக்கு அவ்வளவு கிடையாதுப்பா உங்ககிட்ட வர் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு யாருகிட்டயுமே அன்பு கிடையாது ஏன்னாக்கா துவம் பாகவதேஷ் அஹம் நீ வந்து பாகவதன் உருவத்துல நான் தான் இருக்கேன் நீ வேற இல்லை நான் வேற இல்லை இதுதான் அனுகிரம் இந்த குரு வந்து அந்த அன்போடு அந்த ஆசிர்வாதம் முதல்ல பண்ணி விட்டார ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற உபதேசம் எல்லாம் வேனல்ல பேஞ்ச மழை பாத்திரி சப்பு சப்புன்னு உள்ள போயிடும் அப்படியே அனுபவ மண்டலத்துக்கு போயிடும் அந்த அன்புனால அப்படி வந்து ஒரு வேட்கிளைய மாதிரி ஆயிடும் அந்த ஹிரும் எப்படி பண்ண முடியும் அதனால இந்த அன்பு கிடைக்கிறதுக்காகத்தான் இது வந்து புக்குல இருந்து கிடைக்காது அது இன்டர்நெட்ல இருந்து கிடைக்காது இல்லையா இன்டர்நெட்ல இருந்து படிச்சுடலாம் புக்ல இருந்து படிச்சுடலாம் அதுக்கு லைஃப் கிடையாது விளக்குலேருந்து தான் விளக்கை ஏற்ற முடியுமே தவிர விளக்கோட போட்டோலேருந்து ஏற்ற முடியாது விளக்கு வீடியோ எடுத்து வச்சாலும் ஏற்ற முடியாது விளக்குலேருந்து தான் விளக்கை ஏற்ற முடியும் அனுபூதி இருக்கிற ஒரு சாநித்தியத்துல இருந்துதான் அந்த அனுபூதி இன்னொரு சந்நிதிக்கு போக முடியும் அதுவும் நீங்க பாருங்கோ தீபாவளிக்கு எல்லாம் இந்த கம்பி மத்தாப்பு ஏத்துற போது எவ்வளவுதான் நீங்க ஏத்தினாலும் ரொம்ப நேரம் ஆகும் பிடிக்கிறதுக்கு ஆனா பிடிச்ச அதுல இன்னொன்று கொண்டு வச்சா சட்டுன்னு பிடிச்சு நடும் இதுதான் சத்சங்கத்தோட சீக்கிரட் மகாபுருஷ சம்பர்க்கத்தில் இந்த அனுபவம் எவ்வளவு எலிசா வருமோ அதுபோல வேற எந்த வழியிலையும் வராது அதனால யோக பாச இஷ்டம் ரொம்ப முக்கியத்துவம் சத் சங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் நம்ம வந்து இந்த மாதிரி மைக்கு வச்சு உபன்யாசம் பண்றது மட்டும்தான் சத்சங்கம் நினைச்சிக்க வேண்டாம் மகான்கள் கிட்ட போய் சாதாரணமாக பேசின்னு இருக்கிறது சத்சங்கம்தான் அவள் மௌனமாக இருந்தாலும் சத்சங்கம்தான் அவ லோக விஷயங்களை பேசினாலும் காசிப் பண்ணினாலும் சத்சங்கம்தான் வாசிஷ்டமே சொல்றது ஸ்வைரகதாக தேசாம் உபதேஷா பவந்தி வந்து ஏதோ லோக விஷயமா எதையாவது பேசின்னு கூட அந்த சாநித்தியம் தான் முக்கியமே தவிர என்ன பேசுகிறாங்கிறத விட அதுதான் முக்கியம் அதனால அது ஒரு பக்கம் சாநித்தியம் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வந்து சாதனையில் சந்தேகம் வர போது மனசுக்கு நிம்மதி இல்லையானால் ஒரு மகாபுருஷர் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் விவேக சூடாமணியில் மிருகங்கள் அதனால மனுஷியத்துவம் அப்படி என்னது என்னதுன்னாக்கா அந்த பகவத் சாட்சாத் காரத்துக்கு இருக்கிற விழைவு வர்றதுதான் மனுஷியத்துவம் மனுஷனா பறந்துவிட்டாங்கிறதுக்கு லக்ஷணம் என்ன அந்த விவேகம் வந்து உள்ள இருந்து இவனுக்கு சொல்றது ஆத்ம ஜானத்தை அடைய முடியும் பிரம்மபிச்சாரம் பண்ண முடியும் பிரம்மாவலோக திசனம் உதமாப தேவ மனுஷரீரத்துக்குள்ள அப்படி ஒரு பவரை பகவான் வச்சிருக்கார் அது வேற எந்த யோனிக்கும் கிடையாது அது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய அனுகிரகம் அதுதான் நமக்கு மனுஷ சரீரத்துக்கு இருக்கிற பாக்கியம் வந்து மூணுக்கு போகிறதோ கடலுக்கடையில் போறதோ இந்த மாதிரி இருக்கிற ஜப்படி வித்தை இல்லை உருப்படும் வித்தை உருப்படும் வித்தை என்னன்னா நிம்மதியா இருக்கிறது அந்த நிம்மதியா இருக்கிறத விட்டு நம்ம வந்து என்னென்னலாமும் மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வழியில மனுஷத்துவம்ங்கிறது விவேகத்துக்கு பேரு அந்த விவேகம் ஹிருதத்துக்குள்ள வந்துடுத்தா மனுஷன் என்ன கேட்பான் அந்த வித்யாங்கறதோட சுவாவமே மாறிவிடும் ஒரு கேள்விதான் நம்ம எப்படி நிம்மதியா இருக்கலாம் எப்படி நிறைவோட சந்தோஷமா சாந்தியா இருக்கலாம் ஜெனுவின் ஒரு கொஸ்டின் தான் நம்ம கிட்ட இருக்கு எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அன்போடு சத்தியம் தியாகம் இதெல்லாம் எப்படி வரும் இதான் கேப்போமே தவிர எவ்வளவு பணம் பண்ணணும் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கணும் இதெல்லாம் இன்ஆர்டினேட் டிசைர் நமக்கு இப்ப சொன்னாலே புரியாது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் தான் பெருசு நினைச்சுட்டு இருக்கோம் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது கோட்டை விட்டுட்டு ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறது தான் பரிசுன்னு நினச்சுக்கிறோம் மனுஷனுக்கு விவேகம் வரபோது அவன் ஒரே விஷயம்தான் கேட்குறான் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் அந்த கேள்வி கேட்டாலே விவேகம் வந்தாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா வைராகியம் வந்துடும் சாந்தி வந்துடும் நாலு விஷ சாதாரணமா வேதாந்தத்துல விவேகம் வைராகியம் சமாதி சட்க சம்பத்தி முமுக்ஷு அப்படிங்கறது சாதனா சதுஷ்டய சம்பத்தி இங்க இப்ப என்ன சொல்றாருன்னா நாலு விஷயத்தை தான் சொன்னார் முதல்ல வந்து சமஹா அப்புறம் விசாரா அப்புறம் சந்தோஷ அப்புறம் சதுர்த்த சாது சங்கமாக நாலு விஷயத்த வசிஷ்டர் சொன்னார் இந்த மோக்ஷத்வாரத்தோட பூட்டோட சாவி நாலு பேர் கிட்ட இருக்குப்பா இதுல யாரையாவது ஒருத்தரை பிடிச்சாலே உனக்கு உள்ள போந்துன்னு உனக்கு முக்தி வேணுமா முக்தினா பயப்பட வேண்டாம் செத்து போயிட்டு தான் அடையிறதுங்கிறது இல்லை ஆத்மானுபவம் நம்ம ஸ்வரூபம் தான் முக்தி நம்ம பேரு தமிழ்ல இருக்கிற பேரு இல்ல பேரு நம்ம நெய் it is your name real name ena nerve namakku velila irukkira endha porulum illama poornama irka mudiyum abdingra nischayathukku than nyanam nu peru andha nerve adaiyarthukku naalu visayatha kudthar adhu gurupadesham mudhalla sonno aduk aduk aduk, aduk nammala pakkuvaaka shamaha இந்த நாளையும் எடுத்து நுட்டாயானால்சாரம் பெரிய வியாதி இருக்கே சம்சார விலகிவிடும் ஒரு பெரிய வியாதிங்கிற நமக்கு அப்படியெல்லாம் இல்லையா ஏதோ இவா எல்லாம் சொல்லிட்டுதான் தோன்றதே தவிர நமக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ணல அது எப்போ ஃபீல் பண்ணுறதோ அப்போ வந்து இந்த வேதாந்தங்கிறது அமிர்த்தமாக இருக்கும் இல்லாட்டா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஓ வேதாந்தம் ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு ட்ரையாக இருக்குது அதுக்கு தண்ணி வந்து தாகிக்கிற போது தான் தண்ணிக்கு தீர்த்தத்துக்கு இருக்கிற டேஸ்டே தெரியும் தாகமே இல்லையானால் இதுக்கு டேஸ்ட்டே இருக்காது அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் சாஸ்திரம் சொல்கிறது ஜலத்துக்கு என்ன டேஸ்டுன்னா ஸ்வீட்னஸ்ங்கிறது நமக்கு வந்து ஜலம் ஸ்வீட்டாகவும் தெரியலை நல்ல தாகம் இருந்தால் கொஞ்சம் உள்ள போனா தெரியும் அதோட ஸ்வீட்னஸ் அதுபோல இந்த ஆத்ம வந்து எப்ப ஸ்வீட்டா இருக்கும்னா நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தை பார்த்து தலையில நெருப்பு பத்தினா எப்படி தீர்த்தத்தை தேடின்னு ஓடுவோமோ அந்த மாதிரி திருவண்ணாமலையில் வந்து உட்காரணும் பாழினில் வீழாது எழையை காத்து பதத்தில் இருத்தி வைத்தனையே ஆழியாம் கருணை அண்ணலே பகவான் ரமணர் என்ன அருணாச்சலேஸ்வரரோட கருணையை நினைச்சுன்னு சொல்றார் ஆழியாம் கருணை அண்ணலே கருணையோட கடல் நீ என்ன பண்ணினேன்னா பாழினில் வீழாத ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தன சம் நம்ம வாழ்க்கையவர் என்ன சொல்கிறாருன்னா பாழுங்கிறார் அப்படின்னா நிம்மதியாக ஹிரதயத்தில் ரமிக்க வேண்டியது டைமை பூரா வேஸ்ட் பண்ணி நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு இல்லையா லைஃப் என்ன ஒரு ஸ்பேன் ஒரு ஈக்கு கூட கொஞ்சம் நேரம் இருக்கு ஒரு லைஃப் அதுபோல் நமக்கும் கொஞ்சம் நாள் இருக்கு அந்த இருக்கிற நாள் நிறைவோடு பகவதத்தை பண்ண வேண்டாமா பர்திருகரி சொல்றார் அவர் இப்படி காட்டுல மலையில போனா ஒரு சீன் பாக்குறாரு என்ன பார்த்தார்னா ஒரு குகையில ஒரு யோகி உட்கார்ந்து கண்ணை தியானம் இருக்கார் மான் வந்து அந்த யோகியோட முதுகுல அப்படி வந்து ஒரே இருக்கு அதுக்கு அவர் தெரியல இவர் ஹிரதயத்துல ஏதோ ஜோதியை பார்த்துட்டு கண்ணுலேந்து தாரதாரையா கண்ணீர் வருது ரொம்ப அழகான சீன் என்னன்னா குருவிகள்லாம் வந்து மடியில வந்து உட்கார்ந்துட்டு அந்த கண்ணிலேந்து விழக்கூடிய அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் இருக்கு அது ஸ்வீட்டா இருக்குமா அந்த மாதிரிய குடிக்கிறதுக்காக குருவி எல்லாம் இருக்கான் இதே கிரிகந்தரேஷு வசதாம் ஜோதிஷ்பரம் தியாயதாம் ஆனந்தாஸ்ருகணான் பிபந்தி சக்குனாக நிஷங்கம்கேஷ கொஞ்ச கூட சந்தேகப்படாம சங்கை இல்லாம மடியில் உட்கார்ந்து இந்த குருவிகள்லாம் இந்த கண்ணீரை குடிச்சுட்டு அவரோ ஆனந்தமா ஆத்ம தியானம் பண்ணிட்டு இவரை பார்த்துட்டு நானும் லாட்ரி எல்லாம் வாங்கி வச்சு எப்போ கிடைக்க போறதுன்னு நினைச்சுண்டு ஃபியூச்சர்ல கட்ட போற பங்களா ஃபியூச்சர்ல வாங்க போற கார் ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய போற பெருமை இதையெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு என் வேஸ்ட் பண்ணிட்டு அஸ்மாகக்கம் து மனோரதோபரச்சிதிராசாத வாபி தட்ட கிருஷ்ணா கானன கேலி கௌது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே பானும் சந்தோஷ ஹிருதயத்துலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்காதவனோட லைஃப் எவ்ரி மோமெண்ட் இட் கோஸ் அப்படிங்கிறது ரிஷிகளோட ஒப்பீனியன் நம்ம ஒப்பீனியன் என்ன வெளியில தான் இருக்கு ஓடிண்டே இருக்க வேண்டியதுதான் இங்கே எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு போனோம் மூனில் போய் பார்க்கணும் அவுட்டர் ஸ்பேஸ்ல போய் பார்க்கணும் இங்கே ஒரு சந்தோஷமும் கிடைக்கல அப்போ சில பேர்லாம் என்ன பண்றா நிறைய பணம் இங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு இப்போ லாஸ்டா சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வழியும் கிடைக்காத போது பிளெயின்ல ஏறி பேராசூட்டில் குதிக்கிறான் வாஸ்தவம் எதுக்குன்னா ஒரு த்ரில் எது பண்ணனும் ஒரே ஒரு டோர் தான் முன்னாடி என்னது தெரியுமா சூசைடு அப்புறம் என்ன பண்ண சங்கம் கிடைக்கலையானால் ஒரு ஹையர் அனுபவத்துக்கு சாத்தியதை இருக்குன்னு தெரியலையானால் அதை அடையலாம்ங்கிறது இவனுக்கு தெரியலையானால் அதுக்கு இருக்கிற முயற்சி இவனுக்கு பண்ண முடியலையானால் இவனுக்கு அப்புறம் அங்கே தான் போன தோணும் இந்த பக்கம் பார்த்தா பாழு இல்லையா உலக வாழ்க்கை பாழ் धर्मोड पद सुखाला अड़ला मन अंगसार विषवेग विशिष्ट हे रासार விஷவேக விஷூச்சிக் அதோட தாங்க முடியாது பிரபச்சனமே ஒரு யூனிவர்சிட்டி தான் அங்கங்க போற போது வரவா வரவாள் ஏதாவது கதையை வந்து காதல விடுற போதுலேயே நமக்கு தெரியும் அது தாங்க முடியாத தாபம் இந்த தாபம் எல்லாம் வராம இருக்கணும் ஆனா உலகத்தில் பிறந்து தாங்க முடியாத வரும் நிவர்த்தி ஆகணும் இந்த நான் சென்ஸ்லேருந்து வெளியில வரணுமானா யோக மந்திரம் விஷப்பாம்ப வரட்டுறதுக்கு கருட மந்திரம் இல்லையா அந்த மாதிரி வசிஷ்டர் சொல்ற ராமா உனக்கு ஒரு கருட மந்திர சொல்லா இந்த மனசு இருக்கோல்லையோ நிஷலம் போயிடும் இந்த எண்ண அலைகள் தான் எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறது இந்த மனம் வந்து எப்ப வந்து சித்த விற்பி நிரோத சாந்தம் ஆயிடுத்தோம் போல இப்ப சுசுப்தியில எப்படி அடங்குற போது எல்லாம் அடங்கி விடுதோ அதுபோல நீங்க முடிச்சுட்டே இருக்கீள் எண்ணங்கள் அடங்கி விடுத்தோன்னா பகவன் நாமத்தை ஜபம் எல்லாமே அதுக்கு தான் உள்ள இருக்கிற ஆசை அற்று போனால் மனம் தானாகவே ஓஞ்சிடும் வெளியில எதுவும் அடையிறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் மனசு ரெண்டு விதத்துல மனசு அடக்கலாம் ஒரு உபாயத்தை யூஸ் பண்ணி அடக்கலாம் இன்னும் வந்து ஞானத்தினால அடக்கலாம் உபாயத்தை யூஸ் பண்ணி அடக்கிறத நம்ம ஜபம் தியானம் ஏதோ பண்ணி அடக்கிறோம் ஞானத்தினால என்னன்னா வெளியில தண்ணிலிருந்து வெளியில எதுவுமே இல்லைங்கிற தத்துவ நிச்சயம் வந்துடுத்த மனம் தானாவே வெளியில அலையறதை நிறுத்தி ஹிருதயத்தில் அடங்கும் ரமண பகவான் கிட்ட ஒரு பக்தர் ஒரு கேள்வியை வச்சுன்னு போனார் என்ன கேள்வின்னா மனத்துக்கு மனசுக்கு தானாவே உள்ள போய் உட்காந்துக்கலாமே எனக்கு தெரியுது பண்றதுதான் தெரிஞ்ச பிறகும் என் மனம் ஏன் வெளி விஷயங்கள்ல ஓடிண்டே இருக்கு தானாவே ஹிருந்து உட்காந்துக்கலாமே இந்த கேள்வியை வச்சு இந்த பக்தர் போறார் அங்கு போற போது ஒரு சீன் என்ன சீன்னா மகரிஷி வந்து ஒரு அணில் அது குஞ்சு போட்டது அப்புறம் அந்த அன் அம்மா அணில வந்து அது பூனை சாப்பிட்டுடுத்து ஏன்னா இந்த குஞ்சு அணிலையெல்லாம் பகவான் வந்து காப்பாற்றி அதுக்கு தேன் கொடுத்து எல்லாம் பண்ணி அதை ஒரு ஒரு விதமாக பழைக்க அந்த பூனை அதை பிடிச்சி சாப்பிட்டு விடாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு அட்டை போட்டியில் ஓட்டையெல்லாம் போட்டு அதுக்குள்ளே இந்த அணிலை போட்டு வச்சேன் இந்த அணில் இருக்கே இந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்து ரூம்லெல்லாம் ஓடுறது அதை பிடிச்சுன்னு வந்து திருப்பி அந்த பெட்டியில் போடுறேன் திருப்பியும் திருப்பி வெளியில போடுறது திருப்பி பிடிச்சுன்னு வந்து போடுறேன் இந்த கேள்வி கேட்க வந்தவரை பார்த்து சொல்றார் இப்படி நம்ம மனமும் இந்த அணிலுக்கு அம்மாவை சாப்பிட்ட பூனே அங்கே உட்காந்துருக்குன்னு தெரியாது அதனால அது வெளியில் ஓடுறது அது எப்போ தெரிஞ்சு கொடுத்தோ தானாவே பெட்டிக்குள்ளே உட்காந்துக்கும் அதுக்கு தெரியற வரைக்கும் நான் தான் பிடிச்சி போடணும் நமக்கு பதில் நம்ம மனம் ஏன் வெளியில போறதுன்னா இன்னமும் வைராக்கியம் வரல அதுக்கு வந்து உலகத்தில் துன்பம் இருக்குன்னு தெரியல இந்தந்த விஷயத்தில் போய் பூந்து அது எப்பவும் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இன்டலக்சுவலா தெரியறதே தவிர எக்ஸ்பீரியன் கன்விக்ஷன் வரல அந்த கன்விக்ஷன் வராததுனால என்ன ஏதோ ஒரு உபாயத்தினால தான் உட்கார வைக்க வேண்டி இருக்கே தானா வந்து அது ரெடியா இல்லை ஹிரதயத்தில் வந்து உட்கார்றது எப்ப வந்து அந்த வைராக்கியம் பூர்ணம் ஆயிடுத்தோ வைராகியம்னா விட்டு ஒரு துண்டோட இருக்கிறது அதெல்லாம் வைராக்கியம் தெரிஞ்சு உலகத்துல துன்பம் இருக்கு பகவான் கிட்ட மாத்திரம்தான் இருக்கு ஆனந்தம் இருக்கு பகவத் சாட்சா அடையணும் இல்லைன்னா ஞானத்தை அடையணும் எந்த மார்க்கத்துல வேணா நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே பூர்ண வஸ்து இருக்கு அந்த மனம் ஹிருதயத்துல அடங்கணும் நம்ம ஸ்வரூபத்துல நிக்கணும்ங்கிற தத்துவ வர வரைக்கும் யத்னம் பண்ணி வெளியிலேருந்து மனசை ஹிருதயத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கணும் நிம்மதியா வச்சுக்கணும் அதை சலிக்க வைக்கிற எதுலேயுமே மனசை விடப்படாது அதுக்கு ஷமம்னு பேரு அந்த சமம் ஹிருதயத்தில் வந்துவிடுத்தானா லோகத்துல நம்ம குடும்பத்தில் இருந்தோமானாலும் என்ன இருந்தாலும் ஒரு நிம்மதி இருக்கும் யாரு வாஸ்தவமான சாந்தி உள்ளவன் நாக ஒரு திருஷ்டாந்த சொல்ற துஷார கரபிம்பாட்சம் மரணோசவ யுத்தேஷூ சித்தி கத்தியத்தே ஒருத்தன் சாந்தியா இருக்கான் எப்ப சாந்தியா இருக்கான் போது தூங்குற போது மட்டும் சாந்தியா இருக்கிறவன் சாந்தன் சொல்லுவோமா ஒருத்தர் ஒரு ஆசிரமத்துக்குள்ள எங்கேயோ குகையில போய் உட்கார்ந்து இருக்கார் கோபமே வராது ஏன்னா அவர் கோபிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை எல்லாத்துக்கு நடுவில் இருந்து யுத்தத்துக்கு நடுவில் இருந்து எந்த வியாக்குலத்தையும் இல்லாம மனம் நிம்மதியா இருக்கும் அதுக்கு திருஷ்டாந்தமே கிருஷ்ணன் இல்லையா கீத உபதேசம் யுத்த பூமியில பிரசாந்தமா உட்கார்ந்து இருக்கார் இருக்கார் நிராகுலம் மரணோத்சவ யுத்தேஷம் மரணம் நடக்கிற போது நிம்மதியா இருக்கார் உற்சவ பெரிய கோலாகலம் நடக்கிற இடத்துல நிம்மதியா இருக்கார் ஒரு பக்தர் ஷிங்கேரியில முன்னால இருந்த ஒரு பெரிய யோகி நரசிம்ம பாரதி சுவாமிகளை பார்த்ததை பத்தி ஒரு சுவாமிகளை பார்க்க போற போது அங்க ஒரே உற்சவம் நடக்கிறது மைசூர்ல எங்க பார்த்தாலும் சத்திரம் ஒரே கூட்டமா இருக்கு கோலாகலமா இருக்கு இதுக்கு நடுவுல அந்த சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா அதுக்கு நடுப்புல யோகஸ்தி கலையாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அவர் சொல்றாரு அந்த ஒரு பார்வை இருக்கே எனக்குள்ள ஒரு பீஜம் விழுந்துடுது அந்த கூட்டத்துக்கு நடுப்புல அந்த யோகி சமாதி நல கலையாம இருக்கிறத பார்த்ததுதான் முதல் தரிசனம் அப்படின்னு இதுதான் லக்ஷணம் எந்த யுத்தத்துக்கு நடுவில் உற்சவத்துக்கு நடுவிலையோ மரணோத்சவம் ஏதோ மரணம் நடந்த இடத்துலயோ எந்த நிலையிலையும் தன்னலை கலையாம இருக்கிறவர் அவனுக்கு சாந்தன் பேரு அந்த சாந்தியத்த முதல்ல சம்பாதிச்சுக்கணும் உலகத்துல ஸ்ருத்வா ஸ்பிருஷ்டுவா சகிருஷ்டுவா திருஷ்டுவாச்சு தெரியுறவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் கேட்டான் என்ன சொல்றாருன்னா நீ ஒன்னும் உன்னோட நடைமுறை வாழ்க்கையெல்லாம் மாத்திக்க வேண்டாப்பா உள்ள இருக்கிற நிம்மதி கட்டுப்போகாம அந்த யோகஸ்தி எப்படியாவது அடைஞ்சுக்கும் நீ உலக வாழ்க்கையை பாத்துக்கோ என்னென்னா காதில் விழுறதோ விழட்டும் இல்ல காதை போட்டு மூடி வச்சுக்க முடியுமா சில பேர் எல்லாம் யோக சாதனைக்காக கொஞ்ச நேரம் காதை மூடி வச்சுப்பான் ரமணாசிரமத்தில் ஒரு ஃபாரினர் வந்து மலை மேல ஒரு குகையில தியானம் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு டெலக்ரா வந்திருந்தது அவர் குகை வாசல்ல கதவு இருந்தது அந்த கதவை போய் டக்கு டக்கு டக்கு பண்ணிட்டே இருக்க அவர் தற்கவே மாட்டேங்கிறார் என்ன சத்தம் போட்டாலும் தரக்கலை இவளுக்கு பயந்தே போயிட்டா ஏதோ ஆயிடுத்தோ இவ்வளவு சத்தம் போட்டு எப்படி எழுந்திருக்காம இருக்க முடியும் அப்ப கரெக்டா ரமண பகவான் அப்படி நடந்து வரார் வரபோது இப்ப நான் வருவேன்னு தெரியும் அவன் கதவை திறப்பான் இல்ல பகவான் இவ்வளவு சத்தம் போட்டும் எழுந்திருக்க பாருக்கும் நீங்க பாருங்க கரெக்டா கதவை திறந்தா அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார் ஒரு டெக்னிக் வெளியில் சத்தம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மரத்துலேருந்து காட்டில் மரத்துலேருந்து ஏதோ ஒரு பாலை எடுத்து நல்லா இந்த மூடி மாதிரி பண்ணிட்டு ரெண்டு காதலையும் சவுண்டு ப்ரூஃப் ஒரு சத்தமும் கேட்காது நான் சாதாரணமாக சொல்லுவேன் மெடிடேஷனுக்கு இந்த ஃபேன் டேபிள் ஃபேன் இருக்கோ இல்லையோ அது ப்ரூஃப் என்ன அதை போட்டுவிட்டு தானே வேறு ஒரு சத்தமும் கேட்காது அதோட சத்தமே பெரிய சத்தம் ஸ்ருதி போட்டு பேக்ல அதுவே பழைய ரெண்டு ஒண்ணு ஆஃப் இல்ல ஒண்ணு டாப் இல்ல ஆஃப் இந்த ரெண்டு மூணு எல்லாம் கிடையாது அதுக்கு சத்தம் போட்டு இருக்கிற வாத்தியங்கள் கேட்கலாம் அப்போ இப்படி சத்தம் கேட்காம கொஞ்சம் நேரம் தியானத்தில் வேணால் இருக்கலாமே தவிர விவகாரத்தில் பல விஷயங்கள் நம்ம காதுக்குள்ள வரும் அப்படி என்னதான் காதுக்குள்ள வந்தாலும் என்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே போனாலும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு லிக்விட் உள்ளே இருக்கணும் எந்தமேஷனும் உள்ள போய் விகல்பம் பண்ணக்கூடாது இது யோக நிலையில நல்லாவே தெரியும் கொஞ்சம் சாதனை பண்றவாளுக்கு தெரியும் கூட டிஸ்டர்ப் பண்ணும் எஸ்பெஷலி ஒரு மனாஸ்டியில் இருக்கிறவா நிறைய பேர் வந்து நியூராட்டிக் ஆயிடுவாங்க எனக்கு ரொம்ப ஏகாகிரப்படுத்தின்னு இருக்கிறதுனால சின்ன ஒரு விஷயம் போல நம்மளை டோட்டலா பேலன்ஸ் எடுத்துடும் பண்ணும் நர் அஃபெக்ட் ஆயிடும் அப்புறம் நமக்கே தோணும் லௌகிகாலே தேவைய போல் இருக்கு நம்மதான் இப்ப இந்த தியானம் அது இதுன்னு ஆரம்பிச்சுட்டும் கெட்ட போயிட்டோம் அப்படின்னு தோணும் இப்படி வெளியிலேருந்து எதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது உள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகாம என்னதான் கேட்டாலும் சரி என்ன இன்ஃபர்மேஷன் வரட்டும் மனசில் இருக்கிற நிம்மதி கலையவே இல்லை அப்படியா அவ்வளவுதான் அதுபோல எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் எது உள்ள போனாலும் இவன் மனசு வந்து நிலகுலையாமல் இருக்கு சாந்தமாக இருக்கு நெருப்பில் போய் ஹோமம் பண்ணால் மாதிரி உள்ளே இருக்கிற ஞான அக்னி எல்லாத்தையும் ஷ்ரிதம் பண்ணி விடுறது அப்படி யார் இருக்கானோ அவனுக்கு தான் சாந்தன்னு பேர் அந்த சாந்தி எப்படி வரும் சாஸ்திர விசாரத்தினால வரும் சாஸ்திரத்தை விசாரம் பண்ணுறதுனால வரும் முதல்ல வந்து சமம் மனசை வந்து நிம்மதியாக வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுறது சத்சங்கத்தில் உட்காந்துக்கிறது எல்லாம் எதுக்குன்னா நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் சாந்தியாக இருக்கிறதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவா ஒரு வெள்ளக்கார போட்டோகிராஃபர் அவர் இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டே போயின்னு இருக்கார் கங்கை கரையில் ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சுட்டு இருக்கான் அப்படி மீன் பிடிச்சா ஒரு பெரிய மீன் கிடச்சிது அவன் அந்த மீன் எடுத்துட்டு போய் மரத்து கீழே படுத்துன்னு பாஸ்கெட்ல போட்டு மரத்தடியில காலை வச்சுட்டு படுத்துன்னு தூங்கிட்டு தலை வச்சுட்டு படுத்துன்னு தூங்கின் இருக்கான் வந்து தட்டி எழுப்பி ஏப்பா இப்படி சோம்பேறியா இருக்கேன் என்ன பண்ணுங்கிறேன் எவ்வளோ மீன் இருக்கு பாரு இன்னுமும் பிடிக்கலாமே எதுக்கு ஃபோர் வாட் அதெல்லாம் பிடிச்சா அவனுக்கு இன்னமும் நிறைய பணம் கிடைக்கும் இல்லையா அப்போ உனக்கு வலை வாங்கலாம் இப்போ சின்ன இந்த குச்சியை வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கியே வலை வாங்கலாம் ஃபார் வாட் திருப்பி திருப்பி அதே கேட்டுருக்கான் தென் வாட் அப்புறம் அப்ப நிறைய பணம் கிடைக்கும் தென் வாட் அப்போ உனக்கு ஒரு பெரிய ஒரு படம் ஒரு கப்பல் வாங்கலாம் அதுல போய் நிறைய மீன் பிடிக்கலாம் பெரிய ஃபேக்டரியே பண்ணலாம் ஓ தென் வாட் இப்ப என்ன நிறைய பணம் வந்துடும் பெரிய பங்களா எல்லாம் கட்டிண்டு அப்புறம் அப்ப சௌக்கியமா படுத்துக்கலாமே இருக்கலாமே ரெஸ்ட் எடுக்கலாம் அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் சுத்தி வந்தப்புறமும் நீ இதுதான் பண்ண போற இப்பவே நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஹிருதயத்துல எங்க உலகத்துல சுத்தினாலும் சுத்தி அடிச்சு லாஸ்ட்ல தன் ஹிருதயத்துக்கே வந்தாகணும் தன்னிலேயே இருந்தாகணும் அது இப்பவே இருந்து தன் விட்டு கலையாம இருக்கிறது தான் சாந்திங்கிறது சமம்ங்கிறது அந்த ஷமத்த முதல்ல கல்டிவேட் பண்ணிக்கும் மனசை டிஸ்டர்ப் பண்ற எதையுமே வச்சிக்காதேன் இன்னைக்கு என்ன சொல்றான்னா புது ஒரு ஒரு கணக்கு என்ன கணக்குன்னா இந்த கஞ்சா ட்ரக் எல்லாத்தையும் விட பெரிய ட்ரக் இந்த மொபைல் அப்படிங்கிறான் அதை கையில வச்சுன்னு ஆரம்பிச்சுடுத்தா அவ்வளவு அஃபெக்ட் பண்றது நிம்மதியா இருக்க விடுறதில்லை தியானம் பண்ண விடுறதில்லை பிரெயின் அஃபெக்ட் பண்றது மனசு அஃபெக்ட் பண்றது இப்படி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருக்கவர்களையும் இதுக்குதான் மாயன்னு பேரு இதுல வெளியில வரணுமே நிம்மதியை எதுவுமே பிரதிபந்தம் பண்ண விடாம இருக்கணுமே நமக்கு நிம்மதியா இருக்கிறது தான் ஒரே வேலை ஒரு பெரிய யோகி சொன்னார் உங்க வேலை என்ன சும்மா இருப்பதே எம் வேலை அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இது எதுவுமே அனுமதிக்காம இருக்கிறதுங்கிறது ஒரு சாதகனுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சமம் அப்புறம் அடுத்தபடி சொன்னார் விசாரா ஒரு நல்ல சத்குருவை ஆசிரிச்சு विचारो விசாரோகி மகௌஷம் இந்த தீர்க்க லாங் ட்யூரேஷன் மரமாகிபயோகிரபிதான் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் எல்லாம் இருந்திருக்கும் இப்ப கூட அதனாலதான் எங்கெங்க பேய் கிடைக்கும் அமெரிக்காவில் பேய் கிடைக்குமா இங்கத்தை விட நல்ல பேய் அங்க கிடைக்கிறது அப்படித்தானே வேலைக்கு போறோம் இல்லையா பேமெண்ட் நல்ல பேய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் இன்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே புன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே சூக்ம வஸ்து பகவான் வேத பிரதிபாத்தியமான அந்த ஆத்ம வஸ்துவை எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ வீடுற்றேன் ஐ பிகம் அது வரைக்கும் ட்ராவல் தான் ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல மிருகங்களாக அசுரர்களாக எல்லாம் இருந்திருக்கோம் ராமாயண காலத்துல எல்லாம் கூட இருந்திருக்கோம் ராமரையெல்லாம் பார்த்துருக்கோம் கிருஷ்ணரை பார்த்துருக்கோம் புத்தரை பார்த்துருக்கோம் சங்கரரை பார்த்துருக்கோம் அங்கே எங்கேயுமே தப்பிச்சுக்க முடியாம தான் இப்போ லாஸ்ட்டில் விட்டுப்படாது இப்போ இந்த சான்ஸ் நமக்கு நஷ்டமாகப்படாது கரையறிக்கணும் ஒரு ஆசை உள்ள வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் விசாரம் சாஸ்திரம் சொல்றபடி விசாரம் பண்ணணும் இந்த தீர்கார ரோக விசாரோகி மகௌஷம் தீர்க்க அதுக்குச்சாரம் தான் ஔமா மருந்து மலை மருந்து மறை மருந்து ரெண்டு ஒண்ணுதான் மறை மருந்து உபனிஷத் கொடுக்கக்கூடிய மருந்து அந்த மருந்து என்ன ஞான விசாரம் தான் மருந்து அந்த ஞான விசாரம் என்ன கோகம் கசஜ சம்சார விசாரேனே மெதுவா உள்ள ஆழ்ந்து இவன் தன்னை கரையேத்திக்கிறதுக்கு உத்தியமிக்கிறான் நிம்மதி அடையணும்னு நிச்சயம் பண்ணிக்கிறான் சுகம் வேணும் சுகம் வேணும்னு பாக்குறான் வெளியில எங்கேயோ சுகம் கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு கிடைக்கிறது போயிடுறது எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டு மரணத்தை முன்னால பாக்குறான் இல்லையா பாகவதத்துல பரீட்சித்து மரணத்தை முன்னாடி பாக்குறான் இங்க ராமர் சொல்றார் ராமருக்கு சுகமா இருக்கலாமே இன்னைக்கு ஆனால் சைக்காட்ரிஸ்டை தான் கூட்டின்னு போயிருப்பான் என்ன ராஜகுமாரருக்கு பாவம் இப்படி தோன்றது ராஜ்யபரணம் பண்ணணும் அப்போ சைக்காட்ரிஸ்டை கூட்டின்னு போயிருப்போம் ராமருக்கு அந்த வைராக்கியம் வரபோது வசிஷ்டர் சந்தோஷப்பட்டு சொல்றார் இப்பதான் கரெக்ட் டைம் விசாரம் பண்றதுக்கு இப்பதான் நீ உன்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீ உன்னை உணர்ந்தால் நீ பூர்ணமாயிடுவேன் அப்புறம் நீ ராஜாவா இருக்கலாம் என்ன வேணமானா இருக்கலாம் ஞானத்துக்கு ரொம்ப சுவாதந்தயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பலவித சாதனைகள் பண்ணியிருக்கார் முதல்ல வந்து அவருக்கு அந்த விரக தாபம் பகவத் சாட்சாத தாபத்துல உடம்பா எரிஞ்சு இருந்தது எல்லாமும் மெடிசின்லாம் சாப்பிட்டு பார்த்தார ஒன்றும் பிரயோஜனப்படலை ஒரு நாளைக்கு அம்பாள் வந்து உள்ள வந்து சொல்றா உனக்கு வழி காட்டுறதுக்கு ஆள் வருவா அப்படிங்கிற கரெக்டா பார்த்தா கங்கையிலேருந்து படகுலேருந்து ஒரு அம்மா வந்து இறங்குறா ஹிருதய அவரோட மருமான் ஹிருதய கூப்பிட்டு சொல்ல அந்த அந்த அந்த பைரவி வந்து இறங்குற ஆளே அவளை அழைச்சின்வான் அவன் எனக்காகத்தான் வந்திருக்கான் ஹிருதயக்கு ஒரே ஆசிரம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எந்த ஸ்திரீகளையுமே பக்கத்துல கூப்பிட மாட்டார் இவர் இந்த பைரவி பிராமணியை அழைச்சுன்னு அந்த அம்மா வந்து இவருக்கு மேலெல்லாம் சந்தனம் பூசி கழுத்துல ஹாரம் அணிச்சு ஈஸியா குணம் பண்ணிவிட்டான் இந்த உடம்புல இருக்கிற அந்த தாபத்தை எரிச்சலை அதுக்கப்புறம் என்ன அவள் வந்து இவருக்கு பல சாதனைகள் இவரை பண்ண வச்சா ஒரு நியமம் என்னன்னாக்கா நம்ம யாரையாவது எதுக்காவது ஆசிரியத்தோம்னா பெரும்பாலும் நாம் அவாள்கிட்ட மாட்டின்டுவோம் அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணுறோமோ அவ ஏதோ விதத்தில் மாட்டின்டுவோம் மாட்டிக்காமல் இருக்கணுமானா ஞானிகள்ட்ட மாட்டிக்க முடியாது என்னக்கா அவளுக்கு பர்சனாலிட்டி கிடையாது அது கடல்ல கலந்த மாதிரி கலந்துப்போம் அதர்வைஸ் ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட இன்னொரு பர்சன் போனா மாட்டிக்க வேண்டியதுதான் ஜனோ ஜனசிய ஆதிஷத்தை அசதியும் மத்தியம் பாகவதமே சொல்றது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உபதேசம் பண்ணினா ரெண்டு பேருமே மாட்டிப்பான் இந்த பைரவி பிராமணி நிறைய ஹெல்ப் பண்ணினா ஆனா லாஸ்ட்ல என்ன பண்ணா சாரதா தேவி ராமகிருஷ்ணனோட தர்ம பத்னி ஊர்ல இருந்து வந்தா வந்தபோது ஒரே கோபம் வந்துடுச்சு இந்த அம்மாக்கு நீ வந்து சாதகன் உன்னோட வைஃப் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கப்படாது கிட்டக்கே வரப்படாது அவளை இப்பவே திருப்பி அனுப்பு அப்படின்னு ஒரே ஆரவாரம் போட்டுட்டான் அப்புறம் இந்த ஹிருத வந்து ஒரே சண்டை போட்டு அந்த அம்மாவை அனுப்பி வச்சுட்டார் அவள் கோவிச்சுட்டு போயிட்டா கொஞ்ச நாளைக்கு இதே சமயம் தோத்தாபுரின்னு பெரிய ஜானி வந்து ராமகிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணார் பிரம்மவர்த்தி உபதேசம் பண்ண சன்னியாசத்தை கூட கொடுத்தார் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ராமகிருஷ்ணர் ஒரு நாளைக்கு சாரதாதேவி பக்கத்துல ரூம்ல இருக்கா ராமகிருஷ்ணர் சொன்ன நான் இனிமே சன்னியாசி நாங்க போலாமா அப்படின்னு கேட்கிற அப்ப தோத்தாபுரி சொல்ற நீ பிரம்மம் பா நீ சன்னியாசி இல்லை நீ பிரமம் உன்னை எதுவுமே தொடாது நீ போய் சாதாரணமா அவகிட்ட பிரியமா இருப்போ வந்து எதுனாலையும் கலங்கப்படாது அந்த ஞானிக்கு இருக்கிற லட்சணம் ராமருக்கு அது பிரயோஜனப்படாது இல்லையா ராமர் வந்து அந்த ஞானத்தை கொடுத்து உன்னோட தர்மம் என்னவோ அதை பண்ணு அப்படிங்கிறார் இந்த ஞானஸ்தி இருந்து உனக்கு என்ன விளையாடணுமோ விளையாடு ஆசை போல் உலகில் விளையாடு வீரா அப்படின்னு ஆசை போலன்னா தோன்ற மாதிரி எல்லாம் நடப்பு அர்த்தம் இல்லை தர்மத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாதாரண சாதகனே போக மாட்டான் ஞானிய அப்போ போறான் இயல்பாயிடும் அது தர்மம்ங்கிறது அவளுக்கு மூச்சு காத்து மாதிரி ஆயிடும் அதனால ராமருக்கு இதை உபதேசம் பண்ணி நீ விசாரம் பண்ணுராமா உன்னோட ஸ்வரூபம் என்ன விசாரம் பண்ணிப்பாரு கோகம் கசஜ சம்சாரா இந்த சம்சாரம் துக்கம் எல்லாம் சொல்றேன் இது யாருக்கு தூங்குற போது இருக்கும் என்னெல்லாம் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டங்கள்ல ஜாகிரத்தில் இருக்கு சொப்பனத்தில் இருக்கே தவிர தூக்கத்துல எங்க போச்சு பெரிய ஒரு துன்பம் நடந்த நாளைக்கு கூட தூங்கினா தெரியல ஒரு திருஷ்டாந்தமே சொல்லுவா ஹஸ்பண்ட் போயிருக்காரு அழுதுன்னு இருக்கா அவரோட பாடி மேலேயே படுத்துன்னு தூங்கிவிட்டான் தெரியவே இல்லை ஏன் தெரியல மனம் அடங்கி கொடுத்து தெரியல அங்கே நமக்கு க்ளூ இருக்கு துன்பங்கள் தெரியாமல் என்ன வழி மனம் அடங்கி தெரியாது மனம் எப்படி சாந்தமாகும் என்ன சங்கல்பம் விகல்பம் அஜ்யான அஜ்ஞானத்தினால அஜானம் என்ன நம்ம யாரும் நமக்கு தெரியலை தயவு பண்ணி இது வந்து ரொம்ப கஷ்டம் பிலாசபி அப்படியெல்லாம் நினைச்சிக்காம கேளுங்களேன் ஒரு விஷயம் அத்திரம் சொல்றேன் இதை நீங்க கோர்ட்டை விட்டுவிட்டு வேற ஏதாவது மருந்து இருக்கு நினைச்சுட்டே ஆனால் மருந்தே கிடையாது நீங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் அதெல்லாம் அப்பிட்டசர் மாதிரி ப்ரிப்ரேஷன் தானே தவிர சாப்பாடு இதுதான் மருந்து இதுதான் ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் சுத்தினாலும் லாஸ்டில் நீங்கள் உங்ககிட்டயே வந்த ஆகணும் இல்லையா கருணையினாலும் சாஸ்திரம் சொல்றது இது வேண்டாம் எங்களுக்கு வேற ஏதாவது சிம்பிள் வழி சிம்பிள் வழி கிடையாது நமக்கு நமக்கு நம்ம ஸ்வரூபத்துக்கு டிஸ்டன்ஸே இல்லை நமக்கும் ஈஸ்வரன்னா ஒரு இமேஜினேஷனில் எங்கேயோ வச்சுட்டுருக்கோம் எங்கேயோ கைலாசத்தில் இருக்காரோ வைகுண்டத்தில் இருக்காரோ சேஃபா தூரக்கு வச்சுட்டுறோம் சுவாமியை கோலுக்குள்ளே வச்சுட்டோம் குருவ வெளியில வச்சுட்டோம் அட்லீஸ்ட் ஆத்மாவது அதுவாவே இருந்து அதுக்கு உங்களுக்கும் டிஸ்டன்ஸே இல்லை நாம என்ன கேக்குறோம் எத்தனை தூரம் இருக்கு கேக்குறோம் தூரமே இல்லப்பா ஒரு மூமெண்ட் சின்ன மூமெண்ட் அசங்கிறதுக்கு கூட முடியாது கம் அற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே நீங்க கூட நீக்கிறது எங்கிறது நீங்கிறது வெளியில ஒரு பொருள் இருந்தா தானே நீங்க ஸ்வரூபமா சித்தமா இருக்கோ இப்போ இங்க பூரா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டு பண்ணினா Simple darkness, அதுவே நமக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கும் துன் இருளே அப்படின்னு கூப்பிடுறான் நல்ல டார்க் இருள் அந்த இருளுக்குள்ள என்ன நமக்கு தெரியுது பக்கத்தில் யாரையுமே தெரியலை வச்சுங்கோ நம்ம உடம்பே நமக்கு தெரியலை ஆனால் என்ன தெரியறது ஒரு சிம்பிள் பிரசன்ஸ் நான் இருக்கேன் அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் தெரியுது இல்லையா இது தெரிகிறதுக்கு பெரிய மூளை ஒன்றும் தேவையில்லை மூளையே வேண்டாது நான் இருக்கேன் உள்ளே தெரியா வெளிச்சம் பேரு வெளிச்சம் தான் இல்லை நம்ம வெளிச்சம்னா என்ன நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் இல்ல அந்த இருட்டுக்குள்ளையும் எது இது கேன் அப்படின்னு மைல்டா பெரிய சினிமாவில் ஹீரோ வரா மாதிரி வரலாறு அதோட பிரசன்ஸ் மைண்ட் லெவல் வரைக்கும் இன்ஃபுளுஸ் பண்ணாம சாதாரணமா அதனால நம்ம என்ன கேட்போம் அதுல என்ன வந்து போச்சு அது தெரியுமே நமக்கு அப்படிங்குறோம் அவ்வளவு சாதாரணமா அது இருக்கிறது கூட தெரியாம அந்த சித்தமாக இருக்கு இல்லையா அதுதான் நீங்கள் நானும் நீங்கள் எல்லாம் தேடுற நெர்வான வஸ்து அதுதான் பிரம்மம் அதுதான் ஆத்மா அதுதான் குரு அதுதான் ஈஸ்வரன் அதுதான் வைகுண்டம் கைலாசம் எல்லாமே அங்கே இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த இருப்பில் கவனத்தை போடுறீங்களோ அந்த இருக்கேங்கிற உணர்வு மட்டுமா இருக்கலோ சும்மா இருக்கிறதுங்கிறது அதுதான் அதில் இருக்கலோ அது பிரகாஷமாகும் அந்த ஒரு இருப்பு மட்டும் மாறுபாடு இருக்கு மீதி எல்லாம் மாறின் இருக்கு உடம்பு மாறுறது மனம் மாறுறது உலகம் பரிணமிச்சுண்டே இருக்கு இந்த அக ஒரு அனுபவம் நான்கு ஒரு தன்மை மட்டும் மாறுபாடு இல்லாம பிரகாசிச்சுண்டே இதுக்கு ஒண்ணும் யாரும் வேண்டாம் வெளியில யாரும் சொல்லி தரவே வேண்டாம் கண்ணாடிதான் சாஸ்திரம் சின்ன குழந்தை கூட புரியும் நர்சரி கிளாஸ் குழந்தை சொல்லி கொடுத்துருக்கேன் நான் குழந்தைகள்லாம் ஆச்சரியமா is it possible to know it ad romba adbhutama and koṇdaḷaḷvar iruttal enna theriyiradhu na i know my presence my existence ippadi illa aḷagha answer pannuvanga in fact koṇdaḷaḷ ku konja kooda easy-a thonradhu enakku nammada edho edho padichikidichu manda illa koḷaar panninga romba simple romba simple enna it nothing can be so simple like your existence sulabashaya matyantaha yoga vasishtam jaradu romba sulabam pa adu romba it is too simple that is why it is difficult ina namak edhavu achieve pandrathukku vanom idu or achievementum kudukala namak adu enna pandrathu nama deep sleep e paargola edhavu achievement irukka solunga deep sleep la you are losing everything you are losing the world you are losing the body you are losing your ego ellatho elunduttu edho onnu mettu irukku elundirundha vanda oru sense mettu thirumbi pona theevalen thondruda avludhan illaya thirumbi thugina theevalen thondruda inna santosham parangal inna santosham thooku solradhe inna santosham thungikkandar shivalogamum tannulle அப்படின்னு திருமூலர் பாடினார் தூங்கியே சிவலோகத்தை பார்த்தாலும் அப்படின்னு இன்னைக்குதான் வழி கிடைச்சது தூங்காம தூங்கணும் தூங்கவே கூடாது மாதிரி மனம் அடங்கிடணும் சாந்தமா காயத்திரி ஜபம் பண்றத காத்தால ஜபம் பண்ற போது அந்த தீமகி அப்படிங்கறத மனசு அப்படி சாந்தமா இருக்கணும் அப்படி இருந்தா அந்த நிம்மதியா கொஞ்ச நேரம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தா அன்றைக்கி நாள் பூரம் ஒரு டானிக் குடித்த மாதிரி ஒரு தெம்பு இருக்கும் அப்புறம் சாயந்தரம் ஆடத்துக்குள்ளே திருப்பி சொந்து போனால் திருப்பி சாயந்தரம் சந்தியாவுந்தரம் பண்ண உட்காரத்தை திருப்பி அந்த தெம்பு தினமும் காத்தாழ மத்தியானம் சாயந்தரம் இந்த மூணு சவனத்துலேயும் கொஞ்சம் உள்ள ஒரு டானிக் இருக்கு ஒரு அமிர்த்தம் இருக்குது அந்த அமிர்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் பானம் பண்ணுறது தான் அந்த காயத்ரி அப்படி உள்ள எடுத்துக்கணும் அப்படி ஹிருதயத்துக்குள்ள நமக்கு உள்ள இருக்கிற வஸ்துவ காட்டி கொடுக்கறதுதான் விசாரம் முதல்ல என்ன சொன்னார் மனசை சாந்தமா வச்சுக்கோ அப்படின்னார் அப்புறம் என்ன சொன்னார் விசாரம் பண்ணு நான் என்ன நான் யாருன்னு விசாரம் பண்ணு கோகம் கசிஜ சம்சாரா இதெல்லாம் பாருங்கோ இதுதான் ராமர ராமராக்கி இருக்கு தெரிஞ்சுக்கணும் பழத்தை தான் நாம பார்க்கறோம் அந்த மரத்தை பார்க்கல விதைய பார்க்கல வாசிஷ்டம்ங்கிறது என்ன அந்த பழத்தில் இருக்கிற டேஸ்டுக்கு பின்னாலும் இருக்கிற சீக்கிர ராமரோட வைபவத்தை எல்லாரும் பார்த்தா மகிமைய பார்த்தா சாந்தியை பார்த்தா காம்பீரியத்தை பார்த்தா எல்லாரும் பார்த்து மயங்கி நின்றாம் அந்த சாந்திக்கு பின்னால் என்ன இருக்குது இந்த ஞானம் இருக்குது தன்னலை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய ஸ்தித்தி இருக்குது ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமோ அவர் தான் அழகார் அவர் தான் சீதையை பிரிஞ்சு கவலைப்படுறார் ஓன்னு அழகிறார் அதெல்லாம் என்ன அது ஒரு ஆச்சரியம் அது அதுதான் வெளிப்படியாக இல்லை அது அந்த உள்ளே இருக்கிறதுக்கு அந்த வஸ்து அது தெரிஞ்சின்றப்பறம் அந்த சரீரத்தோட பிராரப்தம் எப்படியோ அதுபோல் அது இருக்குது யுத்தம் கூட பண்றார் அந்த உள்ள இருக்கிற நிம்மதியை பண்ணணும் நல்ல ஆழ்ந்து விசாரம் பண்ணி உள்ளதான் ஸ்வரூபத்துலதான் சுகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தன்னோட நியதி இப்படி ராஜாவா இருக்கணுமா இருக்கலாம் ராமர் ராஜாவா இருக்கணும்னு அப்பா சொன்னா அப்படியே எழுத்துட்டுட்டார் அப்புறம் அந்த அப்பாவே கூப்பிட்டு நாளைக்கு நீ காட்டுக்கு போனோம்னா ஏவமஸ்து கிஷாமி வனம் வஸ்து அப்படி இருக்க முடியுமா சாதாரணமான உங்களுக்கு என்ன பைத்தியமா கூப்பிட்டு அப்புறம் காட்டுக்கு போங்கிறது சும்மா பேச்சுக்கு வேணா சொல்லுவோம் ஏவஸ்துகமிஷம் எதுலையுமே ஒட்டிக்கல தன் ஆனந்தம் தனக்குள்ளதான் இருக்குங்கிறதுனால ராஜ்யமோ அதுல இருக்கிற பதவியோ பொசிஷனோ என்னெல்லாமோ ஆட்டம் போட்டு பார்த்தான் பரதன் அசங்கவே அசங்கல யாரா அந்த ஒரு சாக்க வச்சுன்னு திரும்ப வந்துடுவா இல்லாட்டா பரதன் அவ்வளவு பிரார்த்தனை பண்ணி பார்த்தா நீங்க திரும்ப வரணும் வரல அப்புறம் பரதன் சொல்றார் ஒரு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துல அந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு பக்கம் வச்சு மீதி இருக்கிற இருபத்தி மூவாயிரத்தி சொச்சம் ஸ்லோகத்தை ஒரு பக்கம் வச்சா அத்துயமாக இருக்கும் என்ன சொல்கிறான் பரதன்னா இப்போ தான் எனக்கு வேதாந்தம்னா என்னன்னு புரியுறது வேதாந்தம்னா நீதான் ராமரை பார்த்து சொல்றார் வேதாந்தம்னா என்ன தெரியுமா உன்னோட ஸ்வரூபந்தான் ஏன்னா மரணம் செத்து போனான்னா உலகத்தில் இருக்கிறது எதுவுமே பாதிக்காது இருக்கிற போதே செத்தாரை போல திரி அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாட்டை உண்டு செத்தாரை போல திரி அது உன்ன பார்த்துதான் தெரியறது What is death while living? One who is experiencing death while alive, he will not be affected by anything in life. Death and life are totally contradictory. Clear? But, one who is <laughs> living in a place, one who is living in a place, one who is living in a place, one who is living in a place, அதனால்தான் திருமூலரை பத்தி எல்லாருமே ஒரு கம்பளைனு சொல்லுவார் திருமூலர் திருமந்திரம் ரெண்டு பேருக்கு தான் தெரியுமா ஒன்று திருமூலருக்கு இன்னொன்று சிவனுக்கு ஏன்னா அவர் பாட்டெல்லாம் அப்படி இருக்கும் புழுதியை தோண்டினேன் பூஷணி பூத்தது அப்படின்னு ஒரு பாட்டு புழுதியை தோண்டினேன் பூஷணி பூத்ததுன்னா உள்ள இருக்கிற புழுதினா உள்ள இருக்கிற எண்ணங்கள் ஆசா எல்லாம் நீக்கமன்னா பூஷணின்னா சிவலிங்கம் பூஷணி மாதிரி தானே இருக்குமோ இல்லையோ அம்மா சிவலிங்கம்ங்கிறது இதுக்குள்ள பிரகாசிச்சதுன்னு அர்த்தமாம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உண்டு அது போல சிலதெல்லாம் வாழ்க்கை இருக்கிற போதே இறந்து போறது இறந்த போல இருக்கிறது எல்லாம் சொன்னா அது ஒரே குழப்பம் ஒரு குழப்பமும் இல்ல டெத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தினமும் டீப் ஸ்லீப்ல கிடைக்கிறது எது எது செத்து போனா நமக்கு மறைஞ்சு போக அதெல்லாம் தினமும் சுஷுப்தியில மறைஞ்சு போயிடுறது உடம்பு மறைஞ்சு போயிடுறது உலகம் மறைஞ்சு போயிடுறது நான் இல்லாம ஆயிடுவேன் பயப்படுறோம் அந்த நானும் இல்லாம ஆயிடுறது ஆனா விரும்புறோம் அந்த நிலைய என்னன்னு ஆச்சரியம் பாருங்க ஆச்சரியம் பாருங்க வேதாந்தம் பூராவும் சமாதிங்கிற ஒரு நிலைய பத்தி பேசவே இல்லை உபனிஷத்துல டீப் சிலிப்போட முடிஞ்சு போச்சு இந்த சமாதியெல்லாம் பின்னால யோகிகள் தான் பேசுனா முடிஞ்சுப் உனக்கு அதை சமாதி நல்ல வந்துடும் புரிஞ்சு வந்து இந்த உடம்பு மனசெல்லாம் தான் நினைச்சிருக்கு முடிஞ்சா பார்க்கிறோம் பெரிய பணக்காரா நிறைய கோடி கோடியா பணம் இருக்கு ஹாஸ்பிட்டல் என்ன என்ன வேணா பண்ணி கொடுப்பா நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம் ஒன்னும் நடக்க மாட்டேங்கிறது பட வேண்டிய பாடு பட வேண்டி வருது செத்து போக வேண்டி வருது எல்லாம் அப்ப நமக்கு தெரியறது இந்த உடம்பு பிரகிருதி கையில இருக்கு நம்ம ஸ்வரூபமோ அதை நாம உணர்ந்துட்டோம் ஆனா அது உடம்பு மனம் புத்தி எந்த பிரதிபந்தமும் இல்லாத பூர்ண வஸ்து நம்ம உண்மையான நான்ங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்க அந்த பொருள் வந்து சச்சிதானந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு குரு உபசக்தி ஒரு குரு விட்ட ஸ்ரவணம் பண்ணுறது எதுக்கு அவர் உபதேசம் பண்ணி நாம் வந்து நம்ம ஆ சரீரம் இல்லை நான் ஆத்மா எனக்கு மரணம் கிடையாது பூர்ண வஸ்து ஆனந்த ஸ்வரூபம் இது வந்து பிரகலாதனுக்கு கர்ப்பத்துக்குள்ள இருந்தே கிடச்சி கொடுத்து பாகவதத்தில் நினச்சி பாருங்களேன் அவ்வளோ சிம்பிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரம்ம வித்தியை வந்துவிட்டா கர்பத்திலருந்து இந்த குழந்தைக்கு நாரதர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டார் not through any language கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு எந்த மொழி தெரியும் ஒரு லாங்குவேஜும் தெரியாது நாரதர் வந்து அவன் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த கயாது தூங்கி போயிட்டா ஆஸ் யூஸ்வல் நம்மளை போல இல்லையா கொஞ்ச நேரம் ஆனால் சில பேர்லாம் சொல்லுவா பிரவச்சன கேட்கலன்னா தூக்கமே வரமாட்டேங்கிறது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அது இந்த கயாது தூங்கி போயிட்டான் நாரதரோட பிரவச்சனம் கேட்டு கயாது தூங்கி போயிட்டான் ஆனா அந்த உள்ள இருக்கிற குழந்தருக்கே அது பூர்ணமா எடுத்துண்டு வெளியில வரபோது அந்த குழந்தைய பாக்குறவாளுக்கெல்லாம் சந்தோஷம் அந்த குழந்தை லைஃப்ல அழவே இல்லை அது ஒரு நாம கூட ஜபம் பண்ணலை ஒரு சாதனை கூட பண்ணலை ஒரு பிராணாயாமம் கூட பண்ணலை துருவன் ஒத்த காலையெல்லாம் தபஸ் பண்ணார் பிரகலாதனை நீங்க எடுத்து பாருங்கோ ஈ டிட் நாட் அட்டைண்ட் அட் ஸ்டேட் த்ரூ எனி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இ வாஸ் born வித் இட் அந்த குழந்தைகள் அசுர குழந்தைகள்லாம் கேட்கறது பிரகலாதா உனக்கு எங்கேருந்துடா அது கிடச்சதுன்னா நாரதர் கொடுத்தாருன்னு எப்போ எங்கள் அம்மா வயத்தில் இருக்கிறத தொப்பேக்குள்ள இருக்கிறத பெரிய பொருள் வழங்கி கொடுத்துருவோம் அங்க இருக்கிற போது அந்த வஸ்து பிரகாசமா எடுத்து அதனால என்ன அப்பா என்ன பாடுபடுத்தினாலும் சந்தோஷமா அப்பாக்கே ஆச்சரியம் இரண்டிய கஷ்பு கேட்கிறான் என்னடா உனக்கு பலம் இவ்வளவு என்ன பார்த்தா இந்திரம் நடுங்குவான் இல்லையா சில குழந்தைகள் அப்பாவை பார்த்தாலே எல்லா ஆயிடும் பயந்து போயிடும் இது உலகத்தை பூரா பயப்படுத்தின் இருக்கிற அப்பா கொஞ்சம் கூட நடுங்காம இருக்கே பிரகலாதனுக்கா பயம்னா என்னன்னே தெரியல என்ன அப்பா கிட்ட சொல்ற அப்பா ஆத்மாவிலிருந்து அந்நியமா ஒரு பொருள் இருந்தா தானே பயப்படணும் நீயும் அதுதான் நானும் அதுதான் நீ எதுக்கு கோவிச்சுக்கிறேன் நிம்மதியா இருங்கிறான் அவருக்கா பிபி அதிகம் ஆயிண்டே இருக்கு ஷூட்டப் ஆகிண்டே இருக்கு ஹிரண்ய நிம்மதியா இரு சந்தோஷமா இரு எங்கடா இருக்கான் உன் பகவான் அவன் எங்க இல்ல நீ இப்படி வாழ பிடிச்சுன்னு எங்கன்னு கேக்குற இல்லையே அவன் அந்த கைய தூக்க வைக்கிறான் பிரகலாதன் சொல்ல தூண்ல இருக்கான் நம்மதான் கதை கட்டணும் இரண்யகசிபு தான் கேட்டான் தூண்ல இருக்கான் நானு பிரகலாதனுக்காக தூண்ல இருந்து பகவான் வரவே இல்லை இரண்யகசிபூக்காக தான் வந்தார் ஏன்னா பிரகலாதனுக்கு தூணும் துரும்பும் பிரபஞ்சமும் எல்லாம் ஹரிதான் இந்த பிரகாசஸ் வரது அத்தேந்திர நானிய மனோவசருத்தம் ம் அவனா நிண்ணாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி பூனாகி உயிராய் உண்மையுமாய் இன்மயும அப்படியெல்லாம் பாடினா இல்லையா அந்த மாதிரி சகலதும் உன்னோட ஸ்வரூபமா இருக்கிறத நீ இதுவா இருக்கே அவர் சொல்றதுக்கு ரெடியாவே இல்லை பிரகலாதம் விரமந்தி பிரகலாதம் சொல்றேன் எனக்கு பேசுறதுக்கே இல்லை என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு இருக்கிறது அந்த வஸ்து முடிஞ்சு போச்சு சகலதும் பகவானோட ஸ்வரூபம் அப்படி நிச்சயம் பண்ணினா பூர்ணத்துவத்துல இருக்க அந்த குழந்தை அந்த பூர்ணத்துவம் எங்கிருந்து கிடைச்சது குரு உபதேசம் பண்ணினார் அவ்ளதான் வாங்கினா மனநிதி தியாசனங்கள் கூட பண்ணல மாத்திரத்தினால சாட்சா ஈஸி பாருங்க பக்குவமா இருந்தால் அவ்வளவுதானா சங்கராச்சாரியரே சொல்றார் மனனும் நிதி தியாசனம்லாம் யாருக்கு பண்ணணும்னா அவ்வளவு பக்குவம் இல்லையானா அதை திருப்பி திங்க் பண்ணி அதை விசாரம் பண்ணி எல்லாம் பண்ணணும் ரொம்ப பக்குவமா இருந்தா கேட்ட முடிஞ்சு போச்சு தத்துவமசி முடிஞ்சு போச்சு போயிட்டு சிஷியன் அப்புறமே நான் உங்களுக்கு என்ன பண்ணனே ஐயனை அனந்த ஜன்மங்கள் எனதுலே என ஆண்டம் ஐயனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவின் ஆயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி உன் சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியலை ஏன்னா கொஞ்சோண்டு ஒரு கிளிமிசு வந்து விடுத்த அந்த சந்தோஷத்தில் குருக்கிட்ட சொல்றார் நீ இப்படி கொடுத்து எனக்கு அந்த நிலையை நான் உனக்கு என்ன கையுமாறு பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறத குரு சொல்கிறார் இப்படி வளர்த்தாம போ சிஷ்யன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி முதல்ல சந்தோஷப்பட்டார் அப்புறம் கிட்டவா எனவை அழைத்து துஷ்டமாம் தடைகள் மூன்றம் தொடராத வண்ணம் ஸ்வரூப ஜான நிஷ்டனா இருப்பாயாகில் நீ நீ எனக்கு உபகாரம் என்ன பண்ணணும்னா அந்த நிலை விட்டு விலகாம இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காதே அந்த நிலை விட்டு விலகாம அதிலேயே இருப்பா தானாயிருத்தல் தானா தன் ஸ்வரூபத்தில் கலையாம இருக்கிறது தான் நீ எனக்கு பண்ற உபகாரம் சச்சிதானந்தமாக இருணவஸ்துவே இரு ஆனந்தமாயிரு ஆத்மஸ்வரூபமாயிரு அப்படின்னு அந்த குரு ஆசிர்வாதம் பண்றார் விசாரத்தினால ஒரு சிஷியன் அடைய வேண்டியது இதுதான் அனஷ்டமந்த காரேஷு பகுதேஜ பசத்தியபி விவஹிதம் விசாரஹா சாருலோசனம் எத்தனை பெரிய இருட்டுக்குழியும் அது பிரகாஷிக்கிறது பெரிய ஜோதியை விட அது பெரிய ஜோதியா இருக்கு எல்லாத்தையும் அதனாலதான் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அது தெரியலை இன்னும் ஒரு ஆச்சரியம் எல்லாமே எப்படி தெரியறதுன்னா தெரிஞ்சுக்கிறவன் ஒருத்தன் இருந்துன்னு தான் தெரியறது ஆனா அது தெரிஞ்சுக்கிறவனை பார்க்கவே மாட்டேங்கிறோம் நான் நானும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நான் யாருங்கிற கேள்வியே கேட்கல இல்லையா என்னெல்லாமோ கேள்வி எல்லாம் கேட்கிறேன் சயின்டிஸ்ட் ஒரு ஆப்பிள் தலையில விழுந்து ஒருத்தருக்கு ஏன் கீழே விழுந்தது சைட்ல விழுல அப்படி ஒரு கேள்வி கேட்டார் தேங்காய் விழுந்து அதெல்லாம் கேட்டிருக்க முடியாது பலா பழம் விழுந்தா கேள்வி கேட்டார் ஒரு பதில் கிடைச்சது அவருக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறா ஆனால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய நான் யாரு இதுக்குள்ளே எத்தனை சாவு பார்க்குறோமே யா செத்து என்ன யார் செத்து போகிறான் போய் எரிச்சுட்டு வந்துடுறோம் இதுக்குள்ளே இருந்த ஆசாமி எங்க சாமி எங்க இதுக்குள்ள யாரோ இருந்தாலே கண்ணாலும் நம்மளை பார்த்தாலே இல்லையா தலையை இப்போ வர கொசு கடிச்சா கூட தாங்காதவர் அப்போ போய் நெருப்பு வச்சா கூட பெஷாமல் இருக்காரு அப்படின்னே கொஞ்சம் பார்த்து வை சுடுறது அப்படின்னு சொல்லியே இல்லையா ஏன் சுட மாட்டேங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பொருள் போச்சு அது என்ன அது இப்போ இப்போ இப்போ இருக்கே அது அதுதானே வித்தியாசம் இப்போ இருக்குது ஸ்மசானத்தில் போய் இருக்கிற போது அது இல்லை இப்போ இருக்காது என்ன இப்போ கேட்கணும் செத்தப்புறம் கேட்டு பிரயோஜனம் இல்லை இப்ப இருக்கிறத கேட்டுும் இப்ப இருக்கிறது நாம இதுக்குள்ள இருக்கிற கோபம்சாரா இந்த நான் யாரு யார் அனுபவிக்கிறா இது எப்படி வந்தது இப்படி விசாரம் பண்ண இந்த இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற என்னோடய ஸ்வரூபம் என்ன எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய நான் யார் எப்படின்னு கேட்டால் மெதுவாக மெதுவாக அந்த விசார தெளிவு ஏற்பட ஏற்பட உள்ளே இருக்கிற அந்த தோஷங்கள்லாம் நிவிறத்தமாய் மனசு சாந்தமாக முதல்ல என்ன சொன்னோம் சமம் அப்புறம் வந்து விசாரம் விசாரம் வந்து பல டைமென்ஷன்லேயும் குருக்கிட்ட இருக்கிற போது விசாரம் நடக்கும் விசாரம் யூஸ்வலி வந்து குரு ஒரு அரணிக்கோள் மாதிரி சிஷியன் ஒரு அரணிக்கோல் ரெண்டுமா போட்டு அப்படி சேர்ன் பண்ணுற போது நெருப்பு வர்ற மாதிரி இந்த குரு சிஷ்யனுமாக இருக்கிற கான்டாக்ட் இருக்கே அது யூஸ்வலி வந்து ரொம்ப காலத்துக்கு அது நடந்துட்டே இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த குருநாதர்கிட்ட போய் சொல்லி தெரிஞ்சுண்டு நிவிற்த்தி பண்ணி வேதாந்த விசாரத்தோடு முடியாது இவன் அஜானத்தை திருப்பி திருப்பி ஏதோ ஒன்று குருக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க இருக்கும் அப்பப்போ என்ன பண்ணுவார் திருப்பி திருப்பி இவரை ஞானத்தில் இருத்துவார் நாமளே விசாரம் பண்ணி ஞானத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒசந்த நில நிதித்தியாசனம் அது வரைக்கும் அப்பப்ப நாம மறந்து போகிற போதெல்லாம் அந்த குருநாதர் என்ன பண்ணுறார் மறக்காதேப்பா நீ உன்னோட ஸ்வரூபத்தை மறந்துடாதே அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் சத்சங்கம் நாம் அப்பப்போ நில குலைஞ்சு போயிடுவோம் அப்போது திருப்பி நம்மளை அந்த நிலையில் இருத்துறதுக்கு அந்த சத்குருக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறோம் சொல்கிற போது அதுக்குள்ளே எல்லாத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பூனை நாலு காலில் வந்து நிற்கிற மாதிரி எங்கேருந்து விழுந்தாலும் நாலு காலில் வந்து நிற்கிற மாதிரி எந்த ப்ராப்ளத்தை கொண்டு உள்ளே போட்டாலும் அந்த ப்ராப்ளம் சுற்றி அடித்து வந்து ஆத்மாவில் கொண்டு நிறுத்து அந்த நிம்மதியில் கொண்டு வந்து நிறுத்துறது நம்ம எந்த ப்ராப்ளமும் ப்ராப்ளமும் இல்லைன்னு காட்டி தரத்துக்கு தான் அந்த சத்குருனா தேவை நம்மளை பண்றதுக்கு இல்லவ் பண்றதுக்கு நம்ம உலகத்தில் பல பேர் இருக்கா இல்லையா ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு விட்டுடுவான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுகிட்ட போகணும் ஒரு டாக்டர் வயத்த வலியின் போனா தலைவலி விட்டு டாக்டர் வயத்த வலி வயத்த வலி போயிடுது இப்போ தலை அது என்னால இல்ல go to head specialist. அப்படின்னு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டொமக் ஸ்பெஷலிஸ்ட் வேற ஹெட் ஸ்பெஷலிஸ்ட் வேற கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் வேற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேற இங்கே அங்கே இங்கே அனுப்பிட்டு இருக்கோம் அந்த குரு கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம் விசாரம்ங்கிறது கண்டினியூஸ் உள்ள இருக்கிற தோஷங்கள் எல்லாம் வெளியில வரும் இந்த பாலாழி கடைகிற போது விஷம் வெளியில வர்ற மாதிரி விஷம் வெளியில வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏன்னா வாழ்க்கைனா யூ ஆர் அவுட் ஃபார் ட்ரபுள் இந்த உலகத்தில் பறக்கிறதே ட்ரபுள் கூட சில கடையில போய் சாமானம் வாங்கினா ஃப்ரீ ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான் இல்லையா அது மாதிரி சம்சாரம் உலகத்தில் பறந்தால் ஃப்ரீ கிடைக்கிறது என்ன இந்த ப்ராப்ளம் இல்லாம்தான் கேட்கவே வேண்டாம் ஃப்ரீ அது கேட்காம கொடுத்துடுவா கூட அதுபோல சின்ன இதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரியவாளை பார்த்தாலும் எவ்ரிபடி has ப்ராப்ளம் தேவலோகத்தில் கதைகள்லாம் நீங்கள் படிச்சுல்னா இந்திரனும் அசுராலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா வேத காலத்துலேருந்து இருக்குது தேவாசுராசன் யத்தாசன் இருக்கு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு இருந்தா அப்படின்னு வேதம் அடிக்கடி சொல்கிறது புராணங்கள்ல இருக்குது எதுக்கு அந்த கதையில் இது வர்றதுனாக்கா செத்து போன அப்புறம் அங்கே டிக்கெட் வாங்காதே அங்கேயும் இதே ப்ராப்ளம் தான் அப்படி இங்கேயே சொல்லித்தரத்துக்கு தான் டிக்கெட் வாங்கி அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிக்காதே எது அங்கே டான்ஸு பாட்டெல்லாம் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதே இதெல்லாம் இருக்குது இது ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அங்கே போனாலும் தீஸ் திங்ஸ் வில் கண்டின்யூ அதனால இங்கேயே முழிச்சிக்கோ இங்கேயே தப்பிச்சுக்க பார்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதைகள்லாம் இந்திரனோட பதவியில் கூட சேஃப்டி கிடையாது செக்யூரிட்டி கிடையாது அதனால ஜாகிரதா உத்திஷ்டதா ஜாகிரதா பிராப்பியவரா நிபோதத உபனிஷத் சொல்றது திருப்பி தூங்கிவிடாது ஞானிகளை அணுகி இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ இதான் ஸ்ருதி வச்சனம் அப்படி குரு கிட்ட சேர்ந்துண்டு விசாரத்தை பண்ணி உள்ள இருக்கிறத எல்லாம் அவரை அவரும் சொல்ல நாம மெதுவா மெதுவா மெதுவா நமக்குள்ளேயே சொல்கூஷன்ஸ் கண்டுபிடிப்போம் பட் லைஃப் வெரி காம்ப்ளெக்ஸ் ஆத்ம தத்துவங்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனா ஒவ்வொரு வியக்தியோடும் லைஃப் இருக்கு பாருங்க ஒரே ஜட்டிலம் காம்ப்ளெக்ஸ் ஒருத்தரோட மாதிரி இன்னொருத்தரோடது இல்லை நெக்ஸ்ட் மோமெண்ட் என்ன ப்ராப்ளம் வரும் தெரியாது இந்த கர்மா இருக்கேன் இருக்கே அதுதான் சாதனைங்கிறது அது எல்லாத்தையும் எரிக்கிறதுக்கு ஒரே நெருப்பு தான் வெச்சு கொடுத்த வேண்டியதுதான் ஞானம் அக்னால நெருப்பு வைக்க முடியலையா அந்த குருநாதர்கிட்ட போய் நின்று நின்று கொஞ்சம் ஏற்றி விட்டேன் வாழில் ஏற்றி விடுற மா ஹனுமானுக்கு ஏற்றி விட்டால் மாதிரி அவர் கொளுத்தி விடுறதுக்கு தான் நெருப்பு நெருப்பை வச்சுக்கூடேன் அதனால தான் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ரொம்ப அழகான சர்க்கம் இந்த இது சொல்லுவாள் என்ன தியான தியானம் பண்ண வேண்டிய இடம் எது தியானம் பண்ண வேண்டிய இடம்னா ஹனுமான் வந்து லங்கையை பூரா நெருப்பு வச்சுட்டு ஒரு கோபுரத்துக்கு மேலே ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு அந்த இடத்துல இப்போ ஞாபகம் வரல எனக்கு அந்த ஒரு கோபுரத்து மேலே இடது வலது கால் கீழே போட்டு இடது கால் மேலே வச்சுட்டு இப்படி கை வச்சு பேக்கில் வாலில் நெருப்பு சுத்தீவர நெருப்பு அந்த நெருப்புக்கு நடுவில் அப்படி விஜயம் எல்லாத்தையும் எரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார் அது வந்து தியானத்துக்கு உகந்த மூர்த்தியும்பா எதுக்குன்னாக்கா இந்த சம்சாரத்தை பூரா கொளுத்து விட்டு அதுக்கு நடுவில் ஆனந்தமாக உட்காந்துட்டு இருக்கார் அந்த ஜீவன் ஒரு சிம்பிள் அவர் எல்லாத்துக்கும் நெருப்பு வச்சு கொளுத்தி எரிச்சு பொசுக்கி ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்ம சாத் அந்த மாதிரி எல்லாத்தையும் பஸ்மமா பண்ணிவிட்டு அதுக்கு நடுப்புல அப்படி லாங்கூல கிருதார்ச்சி மாலி யராஜத ஆதித் தெய்வார்ச்சி மாலி அப்படின்னு அந்த ஸ்லோகம் அந்த வால்ல ஒரு நெருப்பை வச்சு ஜொலிச்சாராம் எப்படி ஜொலிக்கிறார்னா ஆதித்யவார் சிமாலி அந்த ஜொலிக்க கூடிய சூரியனை போல ஜொலிச்சுண்டு அந்த அக்னிக்கு நடுப்புல அப்படி உட்கார்ந்து இருந்தார் ஹனுமான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அப்போ அது அது வந்து ஒரு சிம்பல் எதுக்கு சிம்பல்னா தியானத்துக்கு இந்த தியானம் பண்ண வேண்டிய மூர்த்தியாகவே அத சொல்லப்படுறது எல்லாத்தையும் எரிச்சு தான் ஞானத்தால் நிர்தூத்த கல்மசக எல்லா கல்மசயத்தையும் எரிச்சுட்டு பிரகாஷிச்சுட்டு இருக்கார் அப்போ அது போல இந்த ஜீவனும் ஒரு சத்குருக்கிட்ட அரணி அரணி கடைஞ்சி நெருப்பு எடுக்கிற போல தன்னை கொண்டு போய் அவர் மேல போய் ஒரசனோம் வெளிப்படியா ஒரசி விடாதீங்க ஒரசறது you have to expose yourself இவர் செல்ஃப் சுவாமியோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கணேசனா சில சொல்றதுல எல்லாமே வரும் யாராலும் சிலபோது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு கோவச்சின் நேர்த்தி கூட பேசிட்டோம் சில போது சண்டை போட்டுதானா யூ வில் யூ கனெக்ட் கெட் கனெக்டட் மோர் இன்டிமேட்லி ஏதோ ஒரு கனெக்ஷன் யூ ஹாவ் டு மேக்ஷன் அந்த கனெக்ஷன் வரணமான யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் நிறைய பேர் என்ன பண்ணுவா மறைச்சு மறைச்சு வச்சு நிடுவா குருக்கிட்ட தன்னை மறைச்சு வச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா அப்போ தன் ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அங்கே வந்து வெளியில் கொண்டு வர மெதுவா மெதுவா மெதுவா எல்லாத்தையும் பொசுக்கி நிவர்த்தி பண்ணி நிர் இந்தனைவானலகா இந்தனமெல்லாம் போன நெருப்பு எப்படி சாந்தமா அடங்குமோ அதுபோல மனம்ங்கிறது வாசனைகள் எல்லாம் போய் அடங்கி சாந்தமா நிச்சலமா ஆத்மஸ்வரூபத்துல நிற்கும் அப்படி பண்றதுக்கு இந்த ஒரு அரணி கடையிற போல அந்த சத்குருக்கிட்ட நீ ஒன்ன தொடர்பு வச்சுக்கோ அவர் என்ன பண்ணுவார் பொசுக்கி நீ ஆத்மா நீ பிரம்மம் உனக்கு போதனை பண்ணுவார் பொடியால் மயக்கியின் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினேன் அருணாச்சல இந்த என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டுறது இருக்கே அதில் தான் எல்லாருக்கு என் போதத்தை இல்லாமல் பண்ணி இந்த ஜீவ அகங்காரத்தை இல்லாமல் பண்ணி நான் இவன் அவன்கிற அந்த எண்ணத்தை நிவர்த்தி பண்ணி அகண்டாகாரமான பூர்ணப் பொருளாக நம்மளை பிரகாசப்படுத்தக்கூடியன ஒரு அனுகிரகம் அந்த அனுகிரகம் வரத்துக்காகவே நீ விசாரம் பண்ணு சாஸ்திர விசாரம் பண்ணு பிரம்ம வித்யா விசாரம் பண்ணு மெதுவா அந்த விசாரத்தினால உள்ள ஒரு சாருலோச்சனம் ஒரு தெளிவான ஒரு கண் உள்ள திறக்கும் அப்புறம் அடுத்தது சொன்னார் சந்தோஷோஹி பரம் சந்தோஷ சுக முச்சதே சந்தோஷி விஸ்ராமரிமர்தனா லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கணும்பா மேக்சிமம் டைம் எதுக்கு போறது சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ அடையறதுக்கு என்னெல்லாமோ பண்றதுக்கு அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன் சந்தோஷோஹி பரம் விசாரம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கணுமானாலும் நிறைய பொருள்களை சேர்த்து வச்சுக்காம இருந்தாலே சந்தோஷமா இருக்கணும் பரிக்ரஹோஹி துக்காய் எதுவும் யாருக்கான சந்தோஷமா இருக்க முடியும் நிறைய பொருள்கள் இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு நினைச்சுட்டு இருந்தா டென்ஷன் தான் எப்ப பார்த்தாலும் எதோ போயிடுமோ யாரா எடுத்துன்னு போயிடுவாலும் நல்லா ட்ரெயின்ல போனா கம்பார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் அந்த பக்கம் கொடுத்துப்பா வாங்கிப்பா ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயே அனௌன்ஸ் பண்ணி விட்றா பக்கத்தில் இருக்கிறவரை ஜாக்கிரதையாக இருங்கோ யாரும் எதுவும் கொடுத்தா வாங்கிக்காதீங்கோ சில பேர்லாம் தூங்கவே மாட்டேங்கிறா ஏன்னா யார் எனி செகண்ட் பர்சன் இஸ் ஏ தீஃப் போட்டி எடுத்துக்கிறதுக்கு நான் அவங்க வந்து உக்காந்துட்டு இருக்கான்னு ஒரு நினப்பேன் தூக்கமே இல்லை இல்லையா ஏன்னா பொருள்லாம் இதெல்லாம் போயிடாமல் இருக்கணும் எதுவுமே இல்லாதவனு சந்தோஷம் சந்தோஷோஹிபரம் ஸ்ரேயா நம்மளோடது இல்லை மமத்தை போட்டுதானா சமயம் ட்ரெயினில் ஒருத்தர் வரார் வழியில் ஒரு பொட்டி வச்சிருக்கு போலீஸ் வந்தான் ஏய் இந்த பொட்டியை வழியிலே நேக்கு நாம் பண்ண முடியாதுப்பா தூக்கி வழியில் எடுத்து போட்டுவிடும் போட்டுக்கோ ஏன் என்னோடது இல்லையா இந்த பொட்டி எப்படின்னு என்னோட ஆனா தானே கவலைப்படுறதுக்கு எது என்னோடதோ அதுலதான் கவலை எது என்னோடது இல்லையோ அத நீ போட்டி வழியில் எடுத்து போட என்ன வேணா பண்ண சந்தோஷமா இருக்க எப்போ இந்த மமத்தை போயிடுதோ அப்ப சந்தோஷம் ஃப்ரீயா அந்த மமத்தை இருக்கிற வரைக்கும் கவலைப்பட்டு வேதனை சந்தோஷ பரமபேதி விஸ்ராமம் அப்பதான் விஸ்ராமம் ரெஸ்ட் என்ன நமக்கு தெரியும் அம்பாளுக்கு ஒரு பேரு ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி அப்படின்னு ஒரு பேர் அம்பாளுக்கு அர்ச்சனையில் என்ன பேருனா ஜென்ம மிருத்யு ஜரா தப்த இந்த ஜீவன் வந்து பிறந்து இறந்து வியாதி பிடிச்சி எத்தனையோ ஜென்மாவில் திருப்பி திருப்பி இதே அனுபவிச்சு அனுபவிச்சு போர் அடிச்சு இந்த ஜீவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அந்த ஜீவனை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்த நித்தியமான ஒரு ரஷ்டை அந்த ரெஸ்ட் இருக்கு பாருங்க தான் அமிர்தம் தீர்த்தம் அம்பாள்னாக்கா பிரம்ம வித்யாஸ்வரூபி படவை கட்டின் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மாமின்னு நினைச்சுக்க வேண்டாம் பிரம்ம வித்யாஸ்வரூபிணி அவ என்ன பண்றா அந்த ரெஸ்ட கொடுக்குறா ஜென்ம மிருத்து ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி உள்ள ரியல் ரெஸ்ட் சந்தோஷோகி பரம் ஸ்ரேயா சந்தோஷி அந்த சந்தோஷம் வந்து விடுத்தானா விஸ்ராமம் அப்பதான் விஸ்ரமம் ஒரு சிரமம் இல்லாம விசிரமிக்கிறது வாஸ்தவமா யூ வில் பி ஏபிள் ஈவன் இஃப் யூ ஒர்க் இன்சன்ட்லி நமக்கு ரெஸ்ட்னா என்ன நடத்தம் பிசிக்கல் ரெஸ்ட் தான் இல்லையா அது பண்ணாமல் இருக்கிறது ரெஸ்ட் நினைச்சுக்கிறோம் ரவான்டத்தில் வேலை பண்ணப்படாதுன்னு இல்லை ஞானிக்குதான் வேலை பண்ண முடியும் அவர் என்ன வேலை பண்ணினாலும் எத்தனை காலம் வேலை பண்ணாலும் lifetime poora he is always in eternal rest. And the state that comes in when it comes to life and it comes to life. It comes to life. It comes to life. It comes to life. It comes to life. If you want to come to life, it comes to life. If you want to come to life, there is an energy reservoir. Then, you can even fight. அதுதான் அர்ஜுனன் கிட்ட பகவான் சொல்ற போய் பகவானை தப்பு இல்லையா யோ பகவான் இவ்வாழையெல்லாம் கொல்லண்டாமா நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே சம்ஹார மூர்த்தியா இல்லையா சம்ஹாரம் பண்ற போது ஈஸ்வரன் வந்து எப்படி பண்றாருன்னு சங்கராச்சாரியர் சொல்றார் கிம் பசுபதே கசியாஸ்தி சம்போ பவத் தைரியம் च लभ्यते ஈதம் ஆத்மே நசியம் ஆனந்தோறாண்ட பண்ற ந அது உனக்குதானே சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய போறது அது நிம்மதிதான் அது நடராஜனு என்ன பண்ணிட்டு இருக்கார் தத்துவத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேலை என்னவோ யுத்தம் எக்ஸாம்பிள் தட் கேன் பி கிவன் நம்ம வந்து அதுக்கப்புறம் பூஜை பண்ண முடியுமா கேட்டுப்போம் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தில் எல்லாம் வேலை பண்ண முடியுமா ஏ யுத்தமே பண்ணலாம்ப்பா அப்புறம் என்ன கேட்டேன் பண்ணலாம் யூ கேன் கில் தெரியுமா ஈத்தையில் என்ன சொன்னார் பகவான் நாளைக்கு யாராவது வந்து எங்கிட்ட சண்டைக்கு வரப்போறா நான் நான் சொல்ல பகவான் கீதையில சொன்னார் எஸ்ய நாகங்கிருத்தோ பாவோ புத்தி எஸ்ய நலுப்பியாபிசைமான்லோகான் நிபத்தியத்தே கமெண்ட்ரிக்கமாட்டேப்பா நீங்க வேணா கீதை போய் பார்த்துங்க மீனிங் சொன்னா அது நாளைக்கு எனக்கு ப்ராப்ளமா போயிடும் நீங்க போய் பார்த்து படிச்சு பாருங்க எஸ்யனாகிருத்தோ பாவோ யாருக்கு அகங்காரம் இல்லையோ புத்திரி எஸ்யத்தே யாரோட புத்தி ஒட்டுறது இல்லையோ ஹத்வாபிசைமான் லோகான் அர்த்தம் சொல்லிவிட்டேனோ ஹத்வாபிசைமான் லோகான் ஒன்னும் பண்ணல பானான் அவ்வளவு ஃப்ரீடம் தெரியுமா அப்படின்னு அந்த தப்பு பண்றவாள் இதை யூஸ் பண்ணுவாள் அப்படின்னா இல்லாட்டா அவன் தப்பு பண்ணாமையா இருக்க போறான் இது எடுத்துன்னு எடுத்து ஒரு தப்பு பண்ண முடியாது அவன் என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியுமே தவிர வித் அவுட் யூ கேன் நாட்ரி ஆக்ஷன் ஈகோஸ் ஓன்லி இன் ஸ்பான்டேனிட்டி யூ கேன் ஆக்ட் வாட் எவர் இஸ் இன் யூ தேட் அலோன் வெல்கம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ அப்படிதான் எதுவா இருக்கோ அதுதான் ம் சவஸ்வதந்திரம் நிரங்கஷ ஸ ஸ்திதியை கொடுக்கறது கம்ப்ளீட்டாக நம்மளை இப்போ இங்கே ஃப்ரீ பண்ணும் சரிமா அதுக்கு வந்து பத்தா பத்தாவது வேறு படிக்கிறது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றதுலாம் கிடையாது முடிச்சு போச்சு இங்கேயே கொடுத்தாச்சு ஆச்சு நீ வரவே வேண்டாம் அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடத்தை அது கொடுக்கிறது அந்த சந்தோஷம் வரும்போது கம்ப்ளீட் ரெஸ்ட் உள்ள வரது அந்த ரெஸ்ட் வந்து மென்டல் ரெஸ்ட் இல்லை இட் இஸ் be active the body can be active brain can be active while all the instruments are active you are in rest அது எப்படி உபாதிகள் பண்ணி, பண்ணி ஒரு அந்த அது நீங்க தெரிக்கிற போது அந்த தெரிஞ்சின்றவர் இருக்காரே எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக ரெஸ்ட் ஃபுல்லாக விஸ்ரமமாக சாந்தமாக நிம்மதியாக நிறைவோட விவேகானந்தரை பற்றி சொல்லுவா அவருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமா ஒரு இடத்துல ட்ரெயின் ஏறுறது கூட்டின்னு போனால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டான் சுவாமி நீங்கள் இது சாப்பிட்டு இருந்தால் ட்ரெயின் போயிடும் வேகம் சுவாமி அவர் சொன்னார் வேகம்லாம் வர முடியாது ஐ லிவ் நாட் இன் டைம் ஐ லிவ் இன் இட்டர்னிட்டி லெட் த ட்ரெயின் கோ அப்படின் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக சொல்லலை இது அந்த ஐ லிவ் இன் இட்டேர்னிட்டி தான் டைமுக்காக அவசரப்படலாம் முடியாது இது வேணும் இது வேணும்னு அவசரப்படுறது அவசரமே இல்லைன்னா காலம் அனந்தமாக இருக்கு பூர்ணமாக இருக்கும் அந்த பூர்ணத்துவத்தை அடைஞ்சிடுவான் யாருன்னா சந்தோஷம் வந்து SECOND வந்து வந்து சந்தோஷம் போர்த்து வந்து இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சாது சங்கமருஷ சங்கமம் அது ரெண்டு நாம நாளைக்கு பார்ப்போம் தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவ அருணாச்சல அருணாச்சலிவரு அருணாச்சலிவரு எதோ மமாசி டுமே தோனி யம் கம் த